நான் பார்த்த விஷயங்கள சொல்ற பரமாத்மா என்கிற தவரை நான் திருபித்து அறியபடும் சேதனம் அசேத்தனம் பரமாத்மா அப்படின்னு மூணு தத்துவங்கள் இந்த தத்துவ சகல பிரமேய வஸ்துக்களும் பிரமேய வஸ்துக்கள்னா பிரமாணங்களாலே அறிவுக்கு சாதனங்களாலே அறியப்படும் வஸ்துக்கள் மூணே மூணு வஸ்துக்கள் தான் அசேதனத்தை இந்திரியங்களாலேயே அறிந்து விடுகிறோம் அந்த சேத்தனனை மானச பிரத்யம் மனசுனாலே அவனை நாம் உணர்றோம் அவன் தானே தன்னை காட்டி கொடுத்துருக்கான் சுயம் பிரகாச வஸ்து சேத்தனன் ஆகிற பரமாத்மா என்கிற வஸ்துக்கோ மனசுக்கோ புலப்படாதவனா இருக்கான் அப்படி ஒரு வஸ்து என்கிறதை நாம் நிரூபித்து அறிய இப்படி சேதனன் இருக்கான்றதையே அதுக்கு தேகத்தை காட்டுல ஒரு விலட்சணுனா வேறுபட்ட வஸ்து உண்டு அப்படின்றத பத்து வேதங்களாலே நாம் பார்த்தோம் அதே மாதிரி ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான் நாம் நிரூபித்து அறிய முடியும் கித்தியம் கூட அதிகம் காரியாத் கடவத் சித்தியம் கூறாதிகம் காரியம் சாவயத்வாத் கடவத் அப்படின்னு ரெண்டு அனுமானங்களை ஆழ்வார் காட்டுறார் பையன் தகழியா அந்த பாட்டுல ஆழ்வார் அபிப்பிராயப்படுறார் விளக்கி காட்டியிருக்கார் அதே அதே மாதிரி அபிப்பிராயத்துல உலனில் உளன் அப்படின்ற பாசுகத்துல ஈஸ்வரன் இருக்கான்னு நிரூபிச்சு காட்டிருக்கார் நம்ம ஆழ்வார் அவர் சொல்றது அந்த சுருக்கத்தை அன்னைக்கு குச்சமண்டபம் பண்ணு அத இப்ப ஒரு சுருக்கிடப்படி பாகங்களுக்கு போகலாம் கடல் மலைகள் எத்தனையோ கடல்கள் மலைகள் நதிகள் எத்தனையோ ஏரிகள் குளங்கள் மத்த பதார்த்தங்கள் எல்லாத்தாலும் அப்படி நிறைஞ்சிருக்கு உலகத்துல பதார்த்தங்களை சேதனன் உருவாக்குறதையும் ஈர்க்கடனையும் நாம் பாக்குறோம் அதே மாதிரி சேதனன் உருவாக்காத இந்த பதார்த்தங்கள் எல்லாம் தானேங்கிறது ஆயிடுமா அப்ப கூட ஒரு சேத்தனன் வந்து பல சேத்தனர்கள் கூடி அத வந்து இயக்குகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்க ஆனால் இதெல்லாம் சூரியன் உதிக்கிறான் அது கிரமப்படி அப்படி போய் அத்தமிக்கிறான் அந்த இவ்ளவு மயில்கள் ஒரு வினாடிக்கு அவன் வந்து டிராவல் பண்றான் அப்படியே அதுகள் சுத்திட்டு இருக்கு அதே மாதிரி கிரகங்கள்லாம் சுத்திட்டு இருக்கு இத்தனை ஒரு நியத்தமா நடந்துட்டு இருக்கு இதனால சேத்தனர்களான நாம் பிரயோஜனங்கள் அடையறோம் அப்படின்னா சூரியன் வந்தால்தான் வெளிச்சம் ஏன்னு கேட்டா இப்ப நம்ம வந்து எமர்ஜென்சி லை லைட் இருக்கு அப்படின்னா எத்தனை நாளைக்கு எரியும் அந்த கரண்ட்ல சார்ஜ் பண்ணாதான் அது ஏரியும் அதே மாதிரி சூரியனுடைய சூரியன் தான் எல்லாத்துக்குமே சார்ஜ் கொடுக்கறான் அதனால பிராணிகள்லாம் இப்ப நமக்கு வந்து உயிரோட இருக்கு பிராணனோட இருக்கு தாவரங்கள்லாம் நமக்கு வந்து உணவை குடுக்கறதுனாக்கா அந்த தாவரங்கள் வளரத்துக்கே காரியம் சூரியன் தான் அதனால சூரியன் சார்ஜ் கொடுக்கல ஒரு ஒரு நாளும் அப்படின்னா எந்த மின்சார வழக்கும் கூட ஏறாது என்று ஒரு பத்து பதினஞ்சு நாள் என்ன ஆயிடும் இப்ப நம்ம பண்ணிருக்கிற சார்ஜ் எல்லாம் போயிட்டு போயிடும் மின்சாரமும் போயிடும் உலகம் வாழவே முடியாது அதனால பெரிய சார்ஜர் யாருன்னா சூரியன் தான் அப்ப இப்படிப்பட்ட உலக உபயோக பொருட்களா சூரியனோ சந்திரனோ நட்சத்திர மண்டலங்களோ காத்தோ இத்தனையும் இருக்குன்னா இதெல்லாம் பிரயோஜனமாகணும் என்ற எண்ணத்தோட ஆறோ ஒருத்தன் இவர்களை சிரட்டித்து இயக்கினால் ஒழிய முடியாது அப்படிப்பட்டவனைத்தான் ஈஸ்வரன் அன்னு சாஸ்திரம் சொல்றது அத ஈஸ்வரன் பேர ஒத்துந்தா ஒத்துக்கணும் இல்ல ஒத்துக்கில்லைன்னாலும் ஒரு சேத்தனான் இயக்க ஒத்து இருந்தாலும் நம்ம போன்ற ஒரு சேத்தனா நடக்க முடியாது அதை காட்டி விலட்சணனா ஒருத்தன் அப்படின்னு அது தேர்றதுன்றது அந்த பாட்டினுடைய வியாக்கியானத்துல ஆச்சாரியரான பெரியராஜன் நமக்கு காட்டி தர நமக்கு எல்லா நன்மைகளையும் நாம் அரியா தொடங்கி நாம் அறிகிற காலத்திலையும் நம்முடைய அறிவே மங்கி போற பின்னால காலத்திலையும் எப்பொழுதும் பேசனர்களால நம்ம வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அந்த தத்துவத்தை உள்ளபடி நாம் தெரிந்து கொண்டால் அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு அந்த பெரிய சுகத்துக்கு காரணமா ஆகும் அதைத்தான் ஞானிகள் நமக்கு ஆழ்வார்களோ ஆச்சாரியர்கள எல்லாரும் உபதேசிக்கிறார் அப்படிப்பட்ட பரபத்தம் அவன் நமக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் நம்மை அடைவித்துக் கொண்டிருக்கிறேன் அவனை கொஞ்சம் அவனிடத்துல ஒரு ஈடுபாடு கொண்டவையானால் அவன் எவ்வளவு நன்மைகளை பண்ணுவான் அப்ப நாம் அவன் இடத்துல கொள்ற வழியாவது என்ன அப்படின்னு கேட்டால் அவன் தானே அதுக்கான வழிகளை எல்லாம் கற்பித்து வச்சிருக்கான் பகவான் பண்ணக்கூடிய உபகார பரம்பரைகள் அநேகம் முதல்ல பிரணய காலத்துல இறகுடிந்த பட்சிகளை போல நான் எங்க கிடக்கிறோம்னா அசித்துல ஒட்டிந்துருக்கோம் அப்ப நமக்கு போகங்களை அனுபவிக்கிறதுக்கும் சாமர்த்தியம் மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கும் சாமர்த்தியம் இல்ல அதற்கான சாதனங்களை செய்யறதுக்கும் அதோட சாமர்த்தியம் இல்ல ஆனா ஜீவாத்மாறவங்க நித்தியதா இருந்துருக்கோம் நாம் அப்பொழுது முதல்ல உபகாரமா பகவான் கனன கலைவனங்களை கொடுக்கறான் கரணம்னா இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து ஞானேந்திரியங்கள் அதுக்கப்புறம் சக்ஷு அந்த கர்மேந்திரியங்கள் வாக்கு பாணி பாத பாயு உபத்தம் சொல்ற அஞ்சு கர்மேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் வாக்கு அப்படின்னா பேசற இந்திரியம் அது நாக்கு சுவைக்கவும் சுவைக்கிறது பேசவும் செய்யறது அதனால ரெண்டு இந்திரியமும் நாக்குலயும் இருக்கு வாக்கு பாடின கை எடுக்கிறதுக்கு உபயோகப்படுறது பாதம்னா நடக்க உபயோகப்படுறது அது எல்லாம் கர்மேந்திரியம் அப்புறம் பாய் உபத்தங்கள் அது பாய் உபத்தங்கள்ன்றது இந்த மலபோத்த வாரங்கள் அதுகள்லாம் கழிவுகளை வெளியேற்ற பயன்படுற இந்திரியங்கள் இப்படி ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் அப்புறம் மனசு இவைகள் எல்லாம் பதினோரு இந்திரியங்கள் இந்திரியங்களையும் பகவான் கொடுக்கறான் இவைகளுக்கு ஆதாரமா இருக்கிற சரீரத்தையும் கொடுக்குறான் இத கொடுத்தால்தான் நம்மால இயங்கவே முடியும் அதனால நமக்கு அதை கொடுக்குறான் இப்ப மரப்பாச்சி பொம்மைக்கு கைகால இருக்கு அதனால என்ன செய்ய முடியும் நமக்கு வெறும் சரீரத்தையும் இந்திரியத்தையும் அதுகள பிரபுத்தி நிவிற்த்தி சக்திகளை அதாவது இயங்கிறதுக்கான சக்தி எங்கிட்ட இருக்கிற நிறுத்தறதுக்கான சக்தி ரெண்டும் எம்பெருமான் கொடுக்கலன்னா நாம மரப்பாச்சி பொம்மையை போலதான் இருப்போம் அதனால அதை கொடுத்து எம்பெருமான் நாம் செயல்களை நற்செயல்களை செய்வதற்கு ஒரு வழிட்டு என்னத்தைும்பத்தை வெறு அடையிலிருந்து நீங்களை அந்த சொல்லியிருக்கான் அதனால இந்த சாஸ்திரங்களை விவரிக்கிறது இந்த வேத சாஸ்திரங்கள் அவைகளெல்லாம் நமக்கு புரிய மாட்டேன் அதுக்காக மன்வாதி அந்த நின்று அவன் என்ன பண்றான் அதனால விளக்கி காட்டுறான் அதனால வேதமானது பூர்வபாக உத்தர பாகம் ரெண்டா பிரிஞ்சு இருக்கு அந்த பூர்வபாகத்துக்கு விளக்கமா மனு ஸ்மிருதி அத்திரி ஸ்மிருதி ஹாரீத என்ன பல பல ஸ்மிருதிகளை அந்த பகவான் ரிஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று இயற்ற பண்ணிக்கிறான் வேதத்தினுடைய உத்தர பாகத்துக்கு விளக்கங்களாக ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் மற்ற புராணங்கள் பாகவதாதி புராணங்கள் வேதவியாசர் வால்மீகி பராசரர் இப்படிப்பட்ட மகர்ஷிகளுக்கு இதிகாச புராணங்களை வெளியிட செய்யறான் அதுலதான் நாம் அப்படிப்பட்ட இதிகாசத்தை ஏற்றினவரான வேதவியாசருக்கும் கூட பகவான பத்தியே பூர்ணமாக பெரிய சோகம் ஏற்பட்டது அந்த சோகத்துக்கான காரணம் இதுதான் என்று நாரத மகர்ஷி வந்து சொன்னார் அந்த நாரத மகர்ஷியினுடைய வார்த்தையை காட்டு அதனால பகவானுடைய சரித்திரத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு புராணத்தை ஏற்றும் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால அவரும் இந்த வார்த்தைப்படியே அந்த புராணத்தை ஏற்ற ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட பாகவதம் என்கிற ஒரு புராணத்துக்குள்ள தான் பிரதேசித்திருக்கிறேன் என்ன எம்பெருமான் உத்தவருக்கு சொல்றான் பகவான் எல்லாரையும் இந்த மகாபாரத யுத்தம் முடிச்சு எல்லாரையும் சம்சாரம் பண்ணிட்டான் பகவான் அல்லாமா போல் கொலை செய்து பாரத போல் எல்லா சேனையும் இரு நிலத்து அவித்த எந்தாய் நம்மாழ்வார் ஈடுபடுறார் இப்படி கொலைக்கு பரிகரம் இல்லாத ஒரு சாட்டைய வைத்துக் கொண்டு என் பெருவான் எல்லா சேனையும் பார பாரத யுத்தத்துல கௌரவாளுக்கு பதினோரு அக்ஷவுகணி சேனேன் இந்த பாண்டவாளுக்கு ஏழு அக்ஷவுகணி சேனேன் ஒரு அக்ஷகணி அப்படின்னா தேர்ப்படை நாலாயிரம் யான படை அப்புறம் எட்டாயிரம் குதிரைப்படை அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணாயிரத்துக்கு மேல இந்த காலாள் படை இத்தனையும் சேர்ந்தா ஒரு அக்ஷவுகணி இந்த மாதிரி ஏழு அக்ஷவுகணி பாண்டவாடுக்கு பதினூறு அக்ஷவுகணி கௌரவாளுக்கு இதுல கொள்ற போது கௌரவால மட்டும் கௌரவாலையும் அவளுடைய சேனையை மட்டும் கொல்ல இந்த பாண்டவ சைன்யத்திலையும் அசுர ஆவிஷ்டர்களான ராஜாக்கள் புகுந்துருக்கா எல்லாரையுமே வதம் பண்றது நலம் அண்ண பெருமான் எல்லாருமேபடியாகத்தான் அந்த யுத்தத்தை நடத்தினான் அதனால எல்லா சேனையும் சொல்றாரு அப்படி எல்லா சேனையும் அழித்து விட்டு திரும்ப போறான் திரும்ப போய் துவாரகையில இருந்துட்டு தன்னுடைய ஜாதவ வம்சம் அதையும் கூட தான் அழிக்க திருவுள்ளான் அதனால அவர்களையெல்லாம் பிரபாக தீர்த்தம் என்ற இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் விளையாட்டாக யுத்தம் ஆரம்பிக்கப்படி அந்த யுத்தத்தை அவள் நடத்தி அப்படி அந்த கோரைப்பொருட்களை புடுங்கி கொண்டு அவர்கள் உத்தரோட உத்தர அடிச்சு எப்படியே மாண்டு போறாள் இன்னைக்கும் பிரபாக தீர்த்தத்துல போனோம்னா அந்த கோரைப்பொருட்கள் முளைத்து கிடக்கிறத மேற்கு கடல்ல சோம்நாத் அப்படின்னு தேவதாந்திரத்தினுடைய ஒரு ஆலயம் அங்க இருக்கு அதனுடைய பெயரால அந்த இடம் வழங்கிட்டு வர்றது போற இடத்துல இந்த சோம்நாத்துக்கு காட்டுவார் அதனால அந்த பிரபாச தீர்த்தத்துல இவர்களை எல்லாம் கொண்டு போய் நாம எல்லாம் பகவதாராதனத்தை பிராமண பூஜையை பண்ணி அதற்கு தானம் பண்ணி நாம் நல்லா உண்டு கழித்து அதற்கு மத்தியபானம் பண்ணி கழித்து என்ன அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு துறையை சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி அழைத்துக் கொண்டு போன அங்க எல்லாரும் அதே மாதிரி பகவானை ஆராதித்து பிராமண பூஜை அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் உண்டு கழித்து மத்திய பானம் பண்ற மத்திய பானம்னா கல்லு கல்லுபானம் பண்ணி விளையாட்டு ஒருத்தரோட ஒருத்தர் அந்த கோரப்பொருட்கள் அங்க வளைச்சிருக்கு அதுகளை புடிங்கி அடிச்சுக்கிறார் இந்த கோரப்பொருட்கள் வந்து ஒரு சாபத்தினால ஏற்பட்டவைகள் சாம்பன் என்று பகவானுடைய திருக்குமாரன் அவன் ஜம்பவதி என்ற மனைவிக்கு பிறந்தவர் அந்த ஜாம்பவதி என்பவள் ஜாம்பவானுடைய பெண் அந்த ஜாம்பவான் ராமாவதார காலத்துல இருந்தவர் கிருஷ்ணாவதார கால வரிய வரியந்தான் தொடர்ந்து ஆயுச இருந்துட்டு இருக்க பிரேதாயுகம் ராமாவதாரம் துவாபரயுகம் கிருஷ்ணாவதாரம் அவர் நீ நிறைய ஆயுசு இருந்தா ஜாம்பவான் மாதிரி இருக்கு அப்படின்னுவா என்ன கேட்டா ஜாம்பவான் நீண்ட ஆயுள் இருக்கிறவர் கிருதயுகத்துல பகவான் வாமனனாக அவதாரம் பண்ணா அந்த வாமனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனா வளர்ற போது பகவான் திரிவிக்கிரமனுடைய விஜயத்திற்காக இவர் பனை அடித்து கொட்டி இருபத்தோரு தடவை பூமண்டலத்தை சுத்தி சுத்தி வந்தாராம் எழுந்தருன்ற போது எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த சுவாமிகளெல்லாம் என்ன பண்றா திராவிட வேத பாராயண பாரர்கள் திராவிட வேதத்தை அந்த பாராயணம் பண்றா சமஸ்கிருத வேதத்தை பின்னால வேத பாராயண சுவாமிகள் பண்றா பஜன கோட்டி போறது சில பேர் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் இந்த டிவியில கூட காட்டுறான் திருவேகன முடியாத உற்சவம் நடக்கிற போது அப்ப பிரஜனை எல்லாம் பண்ணிட்டு போறாரு அவரவர்கள் சந்தோஷத்துக்கு போக்கு வீடாக எப்பெருமான ஆடி பாடி கழிக்கிறார்கள் அல்ல இல்லவா அதே மாதிரி இவர் தன்னுடைய திருவிக்ரமாவதாரம் பகவான் பண்ணினதை பார்த்து சந்தோஷ மிகுதியினாலே பறைய எடுத்துக்கொண்டு பகவானுடைய விஜயத்தை பாடி எல்லா இடத்திலையும் அப்படி சுத்தி சுத்தி வராலாம் அப்ப திருவிக்ரமாவதார காலத்தில இருந்து இருக்க திருவிக்ரமாவதாரம் நடந்தது கிருதயுகம் அந்த கிருதயுகம் என்ன அப்புறம் திரேதாயுகம் என்ன அப்புறம் துவாபரயுகம் என்ன மூணு யுகங்கள்லையுமே தொடர்ந்து இந்த ஜாம்பவன் அவனவர் இருந்துட்டு இருக்கார் அந்த ஜாம்பவான் இப்போ ஒரு தொகையில இருக்கார் அவருடைய பெண் அந்த ஜாம்பவதி அந்த ஜாம்பவத்திய கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு கிருஷ்ணனுக்கு நேர்ந்தது அக்ரூரன் ஒரு கெமந்தகமணி அப்படின்னு சூரிய தேவனானவன் இந்த அக்ரூடனுக்கு கெமந்தகமணின்னு ஒண்ணு கொடுத்துருக்கான் அந்த செவந்தகவணியானது யாரிடத்துல இருந்தது முதல்ல அப்படின்னு கேட்டா இந்த இவனுடைய பகவானுடைய யாதவ குலத்திலேயே ஒரு நண்பரான ஒரு ராஜாவின் இடத்துல சத்ராஜித் ஒரு ராஜாவின் இடத்துலதான் சூரியன் கொடுத்துருந்துருக்கான் அந்த சத்ராஜித்துன்ற ராஜாவானவன் ஒரு சமயம் அவனுடைய தம்பியானவன் என்ன பண்ணான் அதை எடுத்துட்டு போயிட்டான் அதை எடுத்துட்டு அது என்ன பண்ணான் அந்த செவந்தகவணியானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஒரு நாளைக்கு பத்து பாரம் தங்கம் கொடுக்குமா பத்து பாரம் தங்கம்னாக்க ஒரு பாரம் என்றது இன்னைக்கு அளவுல வச்சிருந்தா நூறு கிலோ தங்கம் நூறு கிலோ அந்த மாதிரி பத்து பாரம் கொடுத்த ஆயிரம் கிலோ தங்கம்னா எவ்வளவு பெரிய இவனா இருப்பான் அதனால அந்த செவன் தகவணியை அடுத்து அது நினைச்சா அந்த மணியை தொட்டா அப்படி அவ்வளவு தங்கம் கிடைக்குமா அத எடுத்து போறான் காட்டு வழியில போறச்சு அந்த சத்ராஜத்தினுடைய தம்பிய சிங்கம் அடிச்சு போட்டுருக்கு அந்த சிங்கம் அடிச்சத அந்த சிங்கத்தை பார்த்துட்டு இருந்த ஜாம்பவான் கரடியானவர் என்ன பண்ணார் அந்த சிங்கத்தை கொன்று இதுமோ ஆச்சரியமான ஒரு மணி இருக்கு அவரது போயிட்ட தன்னுடைய இதுக்கு போய் ஒரு தொகைக்கு போயி அங்கே ஒரு இடத்துல வச்சிருக்காரு அல்ல அது மணி ஜெலிக்கிறது இப்ப பகவான் இப்ப இந்த சமயத்துல துவாரகையில ஆண்டு இருக்கான் எவ்வளவு விருத்தனா போயிட்டான் எதுவோ சின்ன வயசுல ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தையா இருக்கிறச்ச அவன் திருடினான் அப்படின்றத வச்சு ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த செவன் தகவனி சத்யராஜித் ராஜா கேந்து தானாவை கொடுத்த கிருஷ்ணன் தான் எடுத்து வச்சுருப்பான் போட்டிருக்கு அப்படின்றான் எவ்வளவு பெரிய அமவாதம் நாட்டையே ஆளக்கூடியவனான பகவான் அந்த குரசேனர் இந்த கம்சனால ஹிம்சிக்கப்பட்டவர் கம்ச அந்த ராஜ்யத்தை நீய ஆளு கிருஷ்ணான்னு குடுக்கறச்ச ராஜ்யத்துல ஆசை இல்லாமல் எது வம்சத்தின பிறந்தவனான எனக்கு ராஜ்யத்தில் ஆசை ஏனென்றால் பரிபாலிக்கணும் அந்த எது மகாராஜா எங்களுக்கு எது மகாராஜாவுக்கு தகப்பனார் ஏயாத்தி ஏத்தியானவர் ஷாபமிட்டார் அந்த சாபத்தை நான் பரிபாலிக்க வேண்டாமா எங்க தகப்பனாருக்கும் முடி கிடையாது வசுதேவனுக்கும் எனக்கும் அதனால முடி கிடையாது என்ன என் பெருமாள் ராஜ்யம் கிடைக்கிற சேவே ராஜ்யத்தை தொடர்ந்து இருக்கிற உங்களுக்கு பிரதிநிதியா ராஜ்யத்தை நான் காப்பாற்று அபிஷேகம் பண்ணி தான் இருக்கிற போது என்ன பண்ற ஒரு அல்பமான மணி எம்பெருமான் திருடுவனா சகலமே எம்பெருமானோடது தரும் ஆசிரிதம் பரம்பந்தோம் பகவான் தானே வருத்தப்பட்டு சொல்றான் என்ன பண்றா என் நான் மனுஷ பாவத்தை அடைஞ்சிருக்கிறதுனாலேயே என்னுடைய சகலைஸ்வரிய சம்பன்னத்தை அறியாமல் என்னை நிந்திக்கிறார்கள் மூடர்கள் அப்படின்னு பெருமாள் வருத்தத்தோட கீதையை சொல்றான் ஒன்பதாம் ஜியாயத்துல ஆஹா இப்படி எம்பெருமான் எல்லாம் நிறைந்திருக்கிறதா இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு மனுஷ பார்த்து மனுஷனை போல இந்த திருட்டு உணர்ச்சி வருன்னு உலகத்தார் பழி சொல்றான் இவ் அதான் பகவான் சொல்றான் நடத்துல உத்தரவத்தை சொல்றது நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா दास्य्यवाद यारोम्यलह आना ना ना पड़े दासना दास््यवाम अर्धभो भोग््य नाम वाक्मे अ இப்படி ஈஸ்வரனா இருந்தா எனக்கு எவ்வளவோ ராஜாக்கள் வந்து எவ்வளவு கப்பம் கட்டுறா எவ்வளவு வந்து ஐஸ்வர்யங்கிற பிரியத்தனால கொண்டு கொடுக்குறா இது இத்தனையும் நான் என்ன பண்றேன் எனக்கு பதினாறாயிரத்தி நூத்தி இருக்கா ஒரு ஒரு பத்திரிகை பிள்ளையும் ஒரு பெண்ணும் இருக்கா இவாளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கேனா அல்ல என்னுடைய இந்த ராஜ்ய ஜனங்கள் இருக்காளே அவள் என்ன ஞாட்சிகளான போஜர்கள் என்ன இத்தனை பேரும் பகவானுடைய கிழ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த யாதியனுடைய வம்சத்துல வந்ததா அங்கங்க அந்தந்த ராஜாக்களுடைய வம்சத்தாலே பல பேர் அதனால கிருஷ்ணிகள் போஜர்கள் அந்தகர்கள் பல வம்சத்தவர்களா இருக்கா எல்லாரும் அந்த யாதியனுடைய வம்சம் எல்லாருமே இப்படி இருக்கிறவாள் பல பேரா பிரிஞ்சிருக்காள் அவ்வளவு பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் அதான் அர்தபோக்தாஜு அப்படின்றது அர்த்தம் சொல்றாரு வியாக்கியா அர்த்தம்னா பாதி நான் வச்சுருக்கேன் மீடியா வாழ்க்கை கொடுக்குறேன் சொல்லல அர்த்தம் தப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா சூன்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால அர்த்தம்னு நபம்சிவலிங்கமா வந்ததுன்னா பாதி அர்த்தம் அர்த்தா அப்படின்னு சுல்லிங்கமா வந்ததுன்னா அப்ப அது வந்து சூன்யம் ஒண்ணும் இல்லாத அர்த்தம் இத்தனை வந்தாலும் கூட ஒன்னா கூட நான் அனுபவிக்கல எல்லாத்தையும் என்னுடைய ஞாபகிகளுக்கு கொடுத்து விடுகிறேன் ஆனாலும் என்ன சொல்றா எங்கையான ராஜ்யத்துல ஏதாவது ஒண்ணு காண போச்சுன்னா கிருஷ்ணந்தா திருடுறான் இப்படி பழிச்சல் சொல்றேருந்து ஏற்படும் நான் வாங்கிக்கிறேன் சுகங்களை எல்லாம் அவளுக்கு இவ்வளவு உழைச்சி வர்களுக்காக கூட கடைசியில என்ன பண்ற சிந்திக்கிறது மட்டும் என்னதான் நிந்திக்கிற யாரும் காணும்னா நான் தான் பொறுப்புன்ற பெண்கள் வந்து நான்தான் எடுத்து வச்சுட்டு இருப்பேன் என்றா இப்படி வாக் துருப்தங்களை சொல்றாளே கிருஷ்ணந்தான் சோரன் கிருஷ்ணந்தான் ஜாரன் அப்படின்னு எனக்கு பழி சொல்றாளா என்னுடைய நிலை அப்படின்னு சொல்லி பகவான் வருத்தப்பட்டு சொல்ற அந்த மாதிரி இப்பறம் சிவந்தகவணி காணாம போன உடனே பகவானிடத்துல தோஷம் சொல்லுகிறார்கள் அந்த ராஜாக்கள் ராஜாக்களுடைய ஜாத்திகள் மத்த ஜனங்கள் இந்த அபுவத்தை பரிகரிக்கணும் என்பதற்காக பகவான் தானே காட்டுக்கு கிளம்பி போறான் என்னதான் ஆச்சு பாப்போன்னு ஒரு சிங்கம் நடந்து போன வழித்தாடன் தெரியுது சத்ராஜத்தோட உடம்பு கிடக்குறது சத்ராஜ் தம்பியோட உடம்பு கிடக்குறது அதை தாண்டி போறான் அதனால சிங்கம் பாதி காட்டு விட்டுருக்கு அந்த சிங்கத்தை அதுக்கப்புறம் அடி சிங்கத்தினுடைய உடலும் கிடக்கு அதை அடிச்சு போட்டிருக்கு ஒரு கரடியினுடைய கால் தடம் தெரியறது அப்படியே நடந்து போறான் போனா அந்த ஜாம்பவானுடைய போய் சேர்றது அது அந்த ஜாம்பவான் குகைக்கு போன உடனே அந்த மணி பல பல அது வீசறது ஒலி ஒலி வீசின உடனே அதை எடுத்துக்க போறார் பெருமாள் உடனே ஜாம்பவான் வந்து நிக்கிறார் அந்த நின்று யார் அந்த மணியை எடுக்கிறது ஐயோ இது உன்னுடைய மணி இல்லப்பா எங்கள் தேசத்திலிருந்து எப்படியோ உனக்கு வந்துடுவோம் பகவான் அந்த நியமங்களுக்கு நான் உட்படாதவன் விளங்கினா எடுத்துடுவோம் அப்போ பகவான் அவரோட யுத்தம் பண்றார் வெகுநேரம் யுத்தம் நடக்கிறது நாள் கணக்கில் யுத்தம் நடக்கிறது அப்போ அந்த ஜாம்பவானுக்கு ஒரு எண்ணம் தோன்றது என்ன ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு சாமானிய மனுஷனுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும் என்னோட நாள் கணக்கில் யுத்தம் பண்ற சாமர்த்தியம் ஒருத்தருக்குமே இருக்க முடியாது அப்படின்னு அவர் ஆலோசனை பண்றார் சரி எவனா இருந்தாலும் என்னுடைய ராம பக்தியானது உண்மையா இருந்தால் நான் அடிக்கிற இந்த அடி அவனை மரணத்தை அடவிக்கட்டும் அப்படின்னு எண்ணம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஓங்கி ரெண்டு கைகளாலையும் பகவான் கிருஷ்ணனுடைய மார்குல ஒரு அடி பாக்கிறதுக்கு வரார் அந்த கஷணத்துல பகவான் என்ன பண்றார் கிருஷ்ணன் அப்படின்னா ராமனா சேவை சாதிக்கிறார் ஓங்கின கைய இறக்கிட்டார் தேவரீரா ராமவிரானா ராமவிரானா இப்படி வருது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு கீழ விழுந்து சேவிக்கிறார் எதற்காக என்னை இப்படி சோதனை பண்றது எதற்காக இத்தனை அடிகளை நடத்துல இருந்து வாழ்ந்தது தேவள் ரொம்ப வினயத்தோட பிரார்த்திக்கிறார் அப்போ அந்த ராமன் தான் இப்ப கிருஷ்ணனான்னு அனுசரிச்சிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார் அப்ப தேவளுக்கு என்ன ஒன்று சொன்னா உடனே கொடுக்க மாட்டேன் நான் தான் முதல்ல சொன்னேன் நீ என்ன தெரிஞ்சுக்கல அப்படின்ற பகவான் நீலகளை நடத்துறவர் பக்தர்கள் நடத்துற அதனால கிருஷ்ணவேடத்தை காட்டி இவரை வஞ்சன பண்ணினார் இவரை ஏமாத்தினார் அப்புறம் ராம வேடத்தை காட்டின உடனே அவர் உடனே மாறி போயிட்டார் அப்படி அவர் மயங்கி விட்டார் இவருடைய அழகுல இவருடைய குணங்கள்ல ரூப ஊதாத்திய குடைகி பும்சாம் திருப்தி சித்தாபகாரிடம் வாழ்வீகி ராமனை பத்தி சொல்றார் பகவானுடைய அழகு ஆத்ம குணங்களாலையும் உமான்களுடைய கண்ணையும் கருத்தையும் கண்ணையும் கருத்தையும் கூட கவரக்கூடியவன் பகவான் ராமவீரான் அந்த ராமவீரனான ஈடுபடுற கிருஷ்ணாவதாரத்துல நம்மாழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் ஆண்டாள் கிருஷ்ண நடத்திலேயே ஈடுபட்டவர் பெரிய ஆழ்வார் கிருஷ்ண நடத்திலே ஈடுபட்டவர் இப்படி பல ஆழ்வார்கள அழந்தாள் பட்ட இடம் அது கேட்டா அந்த கிருஷ்ணாவதாரம் அந்த கிருஷ்ணனான சௌமிய ரூபத்திலையும் இப்பொழுது ராமகவான் ஈடுபடுற இந்த அழகிற்கு இந்த சமந்தக மணி ஒன்னா போதுமா இதை கொடுக்கறது மட்டும் இல்ல இதுக்கு சீரா நான் என் பெண்ணையும் கொடுக்கறேன் சொல்லி ஜாம்பவத்தியும் தன் பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் பெருவாளுடைய அட்ட மகிழ்ச்சிகள்ல அவனும் ஒரு மகிழ்ச்சி அந்த ஜாம்பவதி அவளுக்கு திருக்கல்யாணம் பண்ணிந்து பகவான் தன்னுடைய நாட்டுக்கு மணியோடு திரும்பி வர அந்த ஜாம்பவதிக்கு பிறந்த பிள்ளைதான் சாம்பன் என்கிறவன் அந்த சாம்பனுடைய பயத்துல என்ன பண்றா ஒரு நிறைய தூணிகளை சுத்தி சப்த ரிஷிகள் அப்படி வரபோது அவ துவாரகா பட்டணத்துக்கு வரும்போது யாதவர்கள் எல்லாம் விளையாடுறதுக்காக இந்த ஆத்திரி மிருகு புத்தர் வசித்தர் கௌதமர் அப்படின்னு இப்படிப்பட்ட ரிஷிகள் சத்த ரிஷிகள் இந்த கிராமத்தில் இருக்காது இருக்கா ஏழு ரிஷிகள் இருக்கா அந்த ரிஷிகள் வந்தவாறு அவர்களிடத்துல அவளை பரிசோதனை பண்ணணும்னு இந்த சாம்பன பெண் வேஷம் போட்டு வயத்துல துணியை சுத்தி கர்ப்பவதி மாதிரி ஆக்கி அந்த ரிஷிகளிடத்துல காட்டுற இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு யாதவாள்லாம் ரிஷிகால பிரிகாசம் பண்றான் ரிஷிகளுடைய வைபவத்தை தெரிந்து கொள்ளாமல் எங்களை பிரிகாசம் பண்றதுல உங்களுடைய வம்சமே நாசமாற ஒலக்க வந்து பிறக்கும் இவனுக்கு அப்படின்னு விடுறான் இவன் ஆண் எங்களை ஏமாத்த நடத்தீர்களா அதனால உங்கள் குலத்தையே அழிக்க போற ஒலக்கதான் பிறக்கும்னு ரிஷிகள் சாபம் கொடுத்துட்டா நடுக்கி போயிட்டா அப்பொழுது உக் குர உக்ரசேரன் ஆண்டு இருக்க சாம்பரம் அழிச்சுன்னு வந்து அந்த ஒலக்க வேற உடனே ரிஷிகளுடைய சாபத்தினால பிறந்ததுனால உடனே வயதுல இருந்து போய் விழுந்துருச்சு அந்த உலக்கையை கொண்டு மர உலக்காது இவாழ்த்துல என்ன பண்றது அப்படின்னு கேக்குற நம்ம குளத்தை அழிச்சுடுவாவே அப்படின்னா அப்ப அவர் சொன்ன துவாரகையில இருந்து தள்ளி இருக்கிற பிரபாசீர்தத்துல கொண்டு போய் இத நல்லா கடல்ல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்ற அதனால அந்த மர உலக்கையை நல்லா அதை என்ன பண்றா கடல்ல தூக்கி போடுற இவன் தூக்கி போட்டு சந்தோஷமா துவாரகைக்கு திரும்பி போயிடுற ஆனால் இப்ப நம்ம கோமதி துவாரகையில இருந்து வெகு தூரத்துல அந்த பிரபாக தீர்த்தம் இருக்கு கோமதி துவாரகின்றது அந்த மேற்கு கடலுடைய சங்கமத்துல அந்த கோமதி நதி வந்து சங்கமிக்கிறது அந்த சங்கமத்துலதான் சங்கமத்தினுடைய கரையில தான் கோமதி துவாரகை இருக்கு அங்க இருந்து சில மணி நேரங்கள் பிரயாணம் பண்ண வாழ் நிறைய நிறைய நாய பிரச்சு இதுக்கு அந்த பிரபாக தீர்த்திருக்கு மறுநாள் காலத்துல போயிட்டுறாப்புல இருக்கு அதனால அவ்வளவு தூரம் இருக்கு அதுவும் மேற்கு கடல் தான் அந்த கடல்ல கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடுறா அந்த பொடிகள் எல்லாம் துகள்கள் எல்லாம் இவ்வளவு சந்தோஷம் பகவான் இந்த ரிஷி சாபத்தை மெய்யாக்க மெய்யாக்கிறது ஒரு வியாஜம் ஆனால் இந்த யாதவர்கள் துத்தர்களா வளர்ந்துட்டு வரா இவாள நாம் என்ற திருவுள்ளத்தோட இப்படி இவர்களை சொல்லி நாமெல்லாம் பிராமண சத்காரம் பண்ணி அந்த பிரபாச தீர்த்தத்துல அது ஒரு புண்ணிய தீர்த்தம் அங்கே சென்று மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு எல்லா யாதவாளையும் அழுத்து கொண்டு போறாரு அந்த இடத்துக்கு போனவாரு எல்லாரையும் அவள் எல்லாம் இந்த பகவத் பூஜையை பண்ணி அதற்கு இந்த பிராமண சத்தாரம் பண்ணி அவளை தானங்களால சந்தோஷித்து அனுப்பிவிட்டு அதற்கு மேல தாங்கள் விதேஷ்டமாக போஜனம் பண்ணி நிறைய பதார்த்தங்களை பூஜிச்சு அதுக்கப்புறம் போஜனத்தினுடைய முடிவுல மத்தியமானமும் பண்றா அப்பொழுதுதான் இப்ப அந்த கடல்ல கரைச்சால இவ கரைச்சிட்டு போன அடுத்த சில நிமிஷங்கள்லயே அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கோர இது அந்த மரத் தொகில்களையும் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுறது கரையில சேர்த்து என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன புல்லா உழைக்க பண்ணி விடுத்து அதுதான் கோரப்பொருட்களா கிடக்கு இன்னைக்கு பார்த்தா கூட தூரத்துல கோரப்பொருட்கள் அந்த இடத்துல அந்த பிரதேசத்துல இருக்கிறது நம்ம பாக்கலாம் அதனால அந்த கோரப்பொருட்களா வளர்ந்து கிடக்கு அந்த கோரப்பொருட்களை இவா விளையாட்ட ஒத்தன் மேல ஒத்தர அடிக்கிற ஆனா ரிஷி சாபத்தினால வளர்ந்த பொருட்களா அதுகள் இருக்கிறதுனால என்ன இருக்குதுன்னு கேட்டா கத்தி மாதிரி அடுத்தவன் மேல அடிக்கிறது புல்லால அடிச்சா புல்லு நீரமா வளர்ந்திருக்கும் வார்த்தவன் தான் ஆனா ஓரளவுக்கு வணிகமே தவிர அதே உடம்ப கீறி ரத்தத்தை வரவழைக்காது ஆனா ஒருத்தன் அடிக்கிற புல் என்ன பண்றதுன்னா அடு அடுத்தவரே ரத்தத்தை வரவழிக்கிறது அதனால அவன் கோபத்தினால தான் இன்னும் பலமா ரெண்டு புல்ல பிடிக்க அடிக்கிறான் அவன் நாலு புல்லு பிடிக்க அடிக்கிறான் ஒத்தர ஒத்தர் இந்த மாதிரி அடிச்சா கத்தி மாதிரியான புற்களால ஒத்தர ஒத்தரம் அடிச்சுட்டா உடம்பெல்லாம் ரத்த விளாடா போறது அதுக்கு மேல இவாளுக்கு கோபம் பயங்கரமா பெருக்கெடுத்து உத்தர அடிச்சுக்கிறார் விளையாட்டு சண்டையானது விபரீதமான சண்டையா மாறி அவர்கள் உத்தரவுத்தர் அடிச்சுட்டு எல்லாரும் பிராண விநாசத்தையும் அடைகிறார்கள் இத கிருஷ்ணனு பலராமும் பார்த்துருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பகவான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த யாதவ் வம்சத்தை நாம் சம்ஹாரம் பண்ணி நாமும் நம்முடைய இடத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னு குரு வேடனாலே அடிபடுற வியாஜத்தினாலே தான் தன்னுடைய எழுந்தருள்றார் அதனால அந்த பகவான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினவாறு அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால் கலியுகம் ஆரம்பிக்கணும் அப்ப துவா என்னைக்கு பகவான் எழுந்தொழுதினாரோ அன்னைக்குதான் துவாபரயத்தினுடைய முடிவு அந்த துவாபர யுகத்துக்கு பிறகு கலியுகம் ஆரம்பிக்கிறது பகவான் எழுந்தருள சேர்க்கிற தீப எழுதுற அவர் என்ன பண்றார் அப்படின்னு அப்படியே நடந்துட்டு போய் எங்கேயோ நடந்துட்டு அந்த பிரபாசத்துல இருக்கிறதுல இருந்து அப்படி நடந்துட்டே போறச்ச ஒரு வரத்தடியில படுத்துகிற படுத்துட்டு காலை அப்படியே ஆட்டிட்டு இருக்க தூரத்துல ஒரு வேடன் பார்க்கிறான் அவனுக்கு அது ஒரு மான் அப்ப எப்பெருமானுடைய திருவடி அவ்வளவு அழகா இருக்கிறதுனால ஒரு மானானது அப்படி எப்படி சஞ்சரிக்கிற மாதிரி இருக்கு அவன் வேடனும் இல்லையோ மானக் ஜீவிக்கிறவன் விலங்குகளைக் கொன்னு அதனுடைய மாம்சத்தாலே ஜீவிக்கிறவன் அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அத தான் கொல்லணும் அப்படின்னு தூரத்தில இருந்து பானப்பிரயோகம் பண்றான் அது சரி இவருடைய கால் கட்ட வந்து தைக்கிறது இந்த கால் கட்ட வரல்ல ரத்தமா பெருகிறது சரி நமக்கு பிராணம் முடிகிற காலம் வந்துருத்தோன்னு பெருமாள் நம்பியா படுத்துட்டு இருக்க அங்க விரடன் இந்த மாம்சத்தை எடுத்துக்க வந்து பாக்குறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காலில அம்பு தேய்த்து படுத்து கொண்டிருக்கார் ரத்தமா பெருகிறது நடுக்கி போயிட்டான் அவன் கீழே விழுந்து சேவிக்கிறான் யோ என்னுடைய பானம் உங்களை போய் அடிச்சு நான் வந்து உங்களை சிகிச்சை பண்றேன் போறேன் உனக்கு எப்படி இருக்கேன் நீ பாட்டுக்கு மான பண்றதுக்கா அடிச்சு அப்படின்னு சொல்றான் எங்கையாவது ஒரு கால முள்ளு குத்தடா மாதிரியான ஒரு பானம் பெருமானுக்கு இப்படிப்பட்ட பானங்களை எல்லாம் மகாபாரத யுத்தத்துல தன் உடம்புல தாங்கி கொண்டவனான பகவான் பகதத்தன் அத்திரம் அப்படின்னாக்க மந்திர சக்தியோட கூடின பானங்களுக்கு என்ன ஆகும் அவ்வளவுதான் அந்த கடத்திலே பிராண விநாசத்தை அடைய வேண்டியதான் எத்தனை பானங்கள் பிரயோகம் பண்றான் துரியோதனம் துஷாசனம் பீஷ்பர் தோணர் இவாள் எல்லாம் பகவான் எத்தனை பானங்களால் அடித்திருக்க அத்தனை பானங்கள் அடியோட பெருவான் பார்த்து சாரதியாக திருவள்ளிக்கேற்கிறான் கையில் கொண்டு பார்த்தன் நின்னா சித்தவழியால் முடித்து வந்தாரே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருவங்கி ஆழ்வார் பெருவான் சாரத்தி வேடத்தோட அந்த திருக்கோலத்தில் ஈடுபடுறார் அப்படியே உற்சவையிருமுக மண்டலத்தை சேமித்தோம்னா அப்படியே அந்த பானங்களுடைய வழுக்கள் எல்லாம் அப்படியே இன்னைக்கு அப்படி ஈடுபட்டு அந்த திருமேனியானது அமைஞ்சிருக்கு எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்துக்கு ஸ்மாரகமாக அந்த எம்பெருமானானவன் இப்படி ஒரு பானங்களையெல்லாம் தாங்கிக்கிற அவ்வளவு சக்திப்படுத்தவனான பல்லவனான பகவான் ஒரு முள்ளு குற்றினால் போல பானத்தினால தன் பிராணம் தினாசத்தையும் எம்பெருமான் தன் திருவுள்ளத்தாலே வய தண்டச்சோதிக்கு எழுந்துள்ள விரும்பினான்றது காட்டுறதே தவிர பெருவானுக்கு இதனால ஒரு ஆபத்து வந்து எல்லாரும் பகவானுக்கு அவதார காலங்கள்லாம் அபிநய மாத்திரங்கள் ஆச்சாரியான் பகவான் அதன் சொல்றான் நீ கவலைப்படாத எனக்கு நீ என்ன ஒரே ஒரு உபகாரம் பண்ற அப்படின்னு கேட்டால் துவாரகையில அர்ஜுனன் இருக்கான் மகாபாரத யுத்தம் முடிந்து அப்பொழுது அப்பப்போ திரும்ப திரும்ப வருவான் பகவான் இங்க மூணு அஸ்வேத யாகங்களை இருக்கு பண்ணி வைக்கிறான் அந்த மூணாவது அஸ்வேத யாகத்தினுடைய முடிவுல அர்ஜுனனுக்கு பகவான் இடத்துல மிகுந்த பிரீதி வளர்கிறதுனால அந்த அர்ஜுனனையும் கூட்டிக் கொண்டு துவாரகைக்கு இருக்கான் பகவான் அப்பொழுது துவாரகையில அர்ஜுனன் நிற்கிறபடியினாலே அந்த துவாரகையில போய் நான் வந்து தன்னுடைய சோதிக்கு போனேன் விவரத்தை மட்டும் அர்ஜுனன் இடத்துல நீ சொல்லிடு உன்னுடைய பானத்தாலே நான் மரணமடைந்தேன்னு சொல்லாது அப்படி நீ சொன்னேயானால் அந்த கடவே உன்னை அர்ஜுனன் முடித்து விடுவான் தன் பானங்களால உன்னை கொண்டுடுவான் என்னிடத்துல அவனுக்கு அவ்வளவு பிரீத்தி அதனால பகவான் தன்னுடைய திருவுள்ளாலே தன்னுடைய சோதிக்கு எழுந்தருன்ற நிலையில இருக்க ஆபத்தான நிலையில இருக்க அப்படி மட்டும் நான் ரொம்ப வியாதிக்கிற போல உடம்பு முடியாதவளா படுத்துருக்கேன் என்று இந்த மரத்தடியில இருக்கேன் நீ போய் சொல்லு அந்த உபகாரத்தை மட்டும் சொல்லு அவன் இங்க வந்தவாறே என்னுடைய சிறுமேக்கு அவன் சம்ஸ்காரம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு பகவான் அதனால அப்படி சொல்லி அழைத்து கொண்டு பான்னு சொல்றார் அதே மாதிரி துவாரகையில போய் அர்ஜுனிடத்துல சொல்லி அந்த அவனை கூட்டு கொண்டு வரான் இது வேடர் அர்ஜுனன் வர்ற வரையும்தோ பகவான் அந்த தன்னுடைய சோதிக்கு எழுந்துடல இங்க வந்தவாறு சொல்றார் பகவான் என்னுடைய பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அஷ்ட மகிழ்ச்சிகளை தவிர அவர்களெல்லாம் பிரதிபிரதா சிரோமணிகள் அவள் எல்லாம் என்ன பண்ணிடுவா என்னோட என்னுடைய இதுக்கு தன்னுடைய சோதிக்கு வந்துடுவா அட்ட மகிழ்ச்சிகளும் மத்த பதினாறாயிரத்தி நூறு ஸ்திரிகள் ஆர்ந்து கேட்டா ராமாவதாரத்துல பகவான் ஆசைப்பட்டார்கள் ஷிகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் நான் உங்களுக்கு அனுபவத்தை ஆனா இந்த அவதாரத்துல இல்ல அடுத்த அவதாரத்தில் நீங்களெல்லாம் ஸ்ரீகளாக பிறந்து என்னை அனுபவிப்பீர்கள் பகவான் மரம் கொடுத்திருக்கான் அதனால நரகாசுரனாலே பிடிக்கப்பட்டவர்கள் தான் இத்தனை ஸ்திரிகளும் அந்த நரகாசுரனுடைய இடத்துல அவள்லாம் இருக்க பகவான் நரகாசுர சத்யபாய பிராட்டியோடு சென்று வதம் பண்ணி அவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து கிருஷ்ண பகவான் அவர்களெல்லாம் ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணி போன்ட்ட அதனால பகவான் என்ன பண்ணான் அப்படின்னா அவ்வளவு ரூபம் எடுத்துட்டு பதினாறாயிரத்தி நூறு ரூபம் எடுத்துட்டு அவ்வளவு அக்னிகுண்டங்களை வளர்த்து எல்லாரோடையும் திருமணம் பண்ணிக்கிறான் பகவான் அந்த சமயத்துல பாகவதத்துல ஈடுபடுற பகவான் அக்னியை வள வர்றான் ஒரு ஒரு பகவானே அக்னி அந்த அக்னியானது அந்த அக்னியான உஷ்ணுவானவன் அந்த உள்ள இருக்கிற அக்னியே உஷ்ணுதானே அஹம் வைஸ்வானரோ பூத்தா பிராணி நாம் தேகமாஷ்ரிதா பிராணாபாவ சமாயுக்தா பச்சாம்யம் சதுர்விதம் கேடராக்னியா பகவான் இருக்கான் வெளியில் இருக்கிற அக்னியா இருக்கான் வைஸ்வானர சப்தம் பகவான சொல்றதுன்னு பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் அந்த வைஸ்வானரா சாதாரண சப்த விசேஷா சாட்சாத அவிரோதம் ஜெய்மினி ஜெய்மினிகி அப்படின்ற சூத்திரங்கள்ல வேதவியாசரோ அவருடைய சிஷ்யரான வைஸ்வானரன் அப்படின்னா அக்னின்னு பேரு அந்த அக்னிங்கிற சப்தம் ஆடுக்கு வாசகம் பகவானுக்கு தான் வாசகம் அதனால அக்ரம் நயதி இது அக்னி விஸ்வேஷாம் நரானாம் நேதா இது வைஸ்வானரஹா எல்லா நரர்களையும் அந்த மோக்ஷலோகமாகிற உயர்ந்த ஸ்தானத்துக்கு அழைத்துக் கொண்டு போறவன் அதனால அவன் வைஸ்வானர அக்ரம் நயதி அப்படின்னா எல்லாருக்கும் மேல மேல அழைத்துக் கொண்டு போறவன் தர்மார்த்த காம மோட்சங்களாகிற புருஷார்த்தங்கள் ஆகிற உயர்ந்த ஸ்தானங்களுக்கு இவர்களை அழைத்துக் கொண்டு போறவன் அதனால அக்னின்னு எல்லா பகவானுடைய திருநாபங்கள்ல அந்த மகிழ்ச்சிகள்லாம் நிர்ணயம் பண்ணான் அதனால இப்ப பகவான் ஒரு மனுஷனை போல பத்திரிகளோட அக்னியை வலம் வரான் அப்படின்னு சொன்னால் இருக்கிறவனோ அக்னி அந்த அக்னியும் பகவான் தான் வெளியில் சுத்திரவனும் பகவான் தான் அதனால குஸ்துவானவன் தன்னத்தானே சுத்தி கொள்றான்னு அந்த பாகவதாதி புராணங்கள்ல மகிழ்ச்சிகள்லாம் ஈடுபடுறான் அப்படி எல்லாரும் இயக்கும்படியா தேவர்கள் பெண்டர்வர்கள் தானவர்கள் எக்ஷர்கள் அப்படி அத்தனை காப்பா கிணறர்கள் உறகர்கள் எல்லாரும் விதமான சிருஷ்டி வர்க்கங்களும் சந்தோஷப்படும் படியா இத்தனை ஸ்திரீகளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான் அந்த திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட ஸ்ரீகள் எல்லாரையும் வாரக்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிரகத்தை அமைச்சு கொண்டு இருக்கான் அத்தனை கிரகங்களோட சேர்ந்தது பகவானுடைய எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மதிர்ச்சி வரும் ஏன்னா அப்ப அத்தனை சேர்ந்து ஒரு வளாகத்துல இருக்கு ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்கு எல்லா பெருமாளுடைய திருமாளிகை பெருமாள் அத்தனை ரூபத்தை எடுத்து என்று ஒரு திருமாளிகரையும் என் பெருமான் எழுதி இருக்கான் அதனால பதினாறாயிரத்தி நூத்தி ஒரு ஒரு கிரகத்துல இருக்கும்னே தோல ஒரு கிரகத்துல இருந்தாலும் இன்னொரு கிரகத்துல இருக்க மாட்டான்றது இல்ல அப்படி இருந்தாலும் பகவானுடைய கிரகத்து தர்மத்தை ஒரு நாள் நான் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு போறா ஒரு ஒரு இடத்துல ஒரு கிரகத்துல தெரிவான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா ஒரு குழந்தையை குழுபாட்டு இருக்கான் தன்னுடைய பிள்ளைய இன்னொரு இடத்துல குதிரை குழுபாட்டு இருக்கான் இன்னொரு இடத்துல பரம வைதிகனாக அக்னிவோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு இடத்துல அவபாசன அக்னியை உபாசனம் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு இடத்துல பகவான் தியான பலனா இருக்கான் இடத்துல வந்து பாக்குற சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு இடத்துல தன் பத்தினியோட ஏகாசனத்தை அலர்ந்து ஊஞ்சல் ஆடித்திருக்கிறான் எம்பெருவான் இப்படி எம்பெருவான் இவ்வளவு ரூபங்களோட இத்தனை இடத்துல தன்னுடைய பக்தர்களுக்கு தான் காத்து கொடுப்பான் அதனால இதை பார்க்க பார்க்க பக்தி அந்த நாரவர் அப்படி ஈடுபட்டு அப்படியே மோடிச்சு போறாராம் இப்படி எம்பெருவான் மானுச ரூபதாரியாக அவ்வளவு ஜேட்டுதங்களை எம்பெருவான் பண்றான் அந்த லோகத்துல நம்ம நம்முடைய மானுஷலோகத்துல வந்து அதனால இந்த பத்தினிமார்கள் எல்லாரும் மகர்ஷிகள் இவர்களையெல்லாம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த மகிஷிய வார்த்தையை பகவான் அர்ஜுனுக்கு சொல்லலைப்போ இவர்களை எல்லாம் நீதான் ரட்சிக்கணும் எல்லாரையும் நீ ஹத்தினாபுரத்துக்கு போட்டுவோம் அங்கே துரியோதனன் மாண்ட பிறகு ஹஸ்தினாபுரம் இவளுடைய அதீனத்தில் தான் இருக்கு அதனால நீ ஹஸ்தினாபுரத்துல அழைத்துன்னு போய் இவாள் எல்லாம் நீ சுகமான காப்பாற்றி அப்படின்னு சொல்றான் பகவான் அதனால பதினாறாயிரத்தி நூறு ஸ்திரீகளையும் அர்ஜுனன் அழைத்துக்கொண்டு ஏன்னா பகவான் நீ என்ன பண்றான் அப்படின்னு கேட்டால் அப்படியே இவன் சொல்லிட்டு தருணை சோதிக்கு அழுள்ள விடுறான் அதனால அர்ஜுனனால அந்த துக்கத்தை பொறுக்க முடியல அவர் சொல்றார் பகவானே முன்னால சொல்ற என்னுடைய திருவேனிய நீ ஹிரண்யா அப்படின்ற நதிக்கரையில அங்க இருந்து பக்கத்துல இருக்கு அந்த ஹிரண்யான்ற நதிக்கரையில போய் நீ அதுக்கு சமஸ்காரம் பண்ணுன்ற அதே மாதிரி பகவானுடைய திருவேனிய தாமே தானே சுமந்து கொண்டு போய் அங்கே ஹிரண்யா நதிக்கரையில அந்த அர்ஜுனனான அந்த சம்ஸ்காரம் பண்றான் அதுல பகவானுடைய பாதச்சுவடுகளை அவன் ஸ்தாபனம் பண்றான் அது இன்னைக்கும் கூட கரெக்டா ஆதாரத்துல பிரதா சீர்த்தத்துல ஆகா அதுக்கப்புறம் அர்ஜுனான வந்து துவாரகிக்கு போய் அந்த ஸ்திரீகள் இடத்துல பகவான் தன்னுடைய சோதிக்கு எழுந்து விற்தாந்தத்தை சொல்லி நீங்களெல்லாம் என்னோட வாருங்கோல் உங்களை நான் காப்பாத்துனேன்னு அழைச்சிட்டு வரா அவளும் வரா அப்படி வந்து இருக்கிறது நடுவுல வேடர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆக்கிரமிச்சி விடுறான் ஆக்கிரமி என்னன்னா ஸ்திரீகளிடத்துல இருக்கிற ஆசையினால அர்ஜுனன் இவாளெல்லாம் ஒருஸ்டா நமக்கு என்ற எண்ணத்தாலே அவளோட யுத்தம் பண்றான் பண்ணி பார்த்தனையோ பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் ஜெயிச்சவனான அர்ஜுனனுக்கு இவளோட யுத்தம் பண்ண முடியல இவாள் வனவாதம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் இந்திரனால அழைக்கப்பட்டு அர்ஜுனன் நின்று போயிருக்கான் தேவலோகத்துக்கே போனான் தேவலோகத்தில் இந்திரனுக்கே ரொம்ப விரோதத்தை செய்து அவனையே பயமறுத்துக் கொண்டிருந்தவர்களான கவச்சர்கள் என்று ஆறு கோடி அசுரர்கள் ஆறு கோடி அசுரர்களையும் ஏக்க பகவான் என்ன பண்ருக்கான் அப்படின்னு கேட்டா வதம் அர்ஜுனன் ஒரு ஏக வீரனாக அவன் வதம் பண்ணிருக்கான் அதே மாதிரி அந்த வதம் பண்ணிட்டு திரும்பி வர காலத்துல காலகேயர்கள் அறுபதனாயிரம் அசுரர்கள் அவாலேயே வதம் பண்ணியிருக்கான் இது பெரிய பிரத்தாந்தம் மகாபாரதத்துல வனபருவத்துல வரக்கூடியது அது எப்பாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது அப்புறம் தெளிவா சொல்றேன் அதனால விவாத கவச்சர்கள் காலகேயர்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான அசுரர்களை எல்லாம் தேவர்களுக்கு இன்னல்களை விளைக்கிற அளவுக்கு சாமத்தியம் படைத்தவர்களான அந்த அசுரர்களை போன்ற சாமத்யம் உடையவனான அதுவும் எண்ணிக்கை குறவானவர்கள் அங்க கோடி நிவாசகமைச்சர்கள் நிவாசகமைச்சர்கள்னா அவளுடைய கவச்சத்தை முடியாது அந்த அவ வரம்பிருக்கா அப்படிப்பட்ட இவனுக்கு சைன்யம் கிடையாது அவ்வளவு ஆறு கோடி பேரோட அவ இருக்கா கோடி பேரும் பயனாளர்கள் அங்க கோடி விவாத பல கோடி சைன்யம் அந்த சைன்யத்தோட கூடினா ஆறு கோடி விவாத இவன் அழிக்கிறான் எவ்வளவு பலம் பொருந்தினவன் அதுக்கப்புறம் தான் தேவதகளால திவ்யாஸ்தரங்கள் கொடுக்கப்பட்டு பூமண்டலத்துக்கு வந்திருக்கான் அஞ்சு வருஷ காலம் அங்கேயே அவன் வாசம் பண்ருக்கான் தேவலோகத்துல வனவாசம் பண்ற காலத்துல ஆகா அப்படிப்பட்ட மகாவீரனான அர்ஜுனன் அதனால்தான் பார்த்தையே தனுர்தரனான பிரயோ மனுஷிகளோடது பார்த்தன் ஒருத்தனுக்கு நிகரான தனுர்தரன் ஆரும் கிடையாது கர்ணன் அவனுக்கு சமானவன் அசமானமானவன் அல்ல இப்படிப்பட்ட வீரன் அந்த அர்ஜுனன் இப்ப ஒண்ணுமே இல்லாத அல்ப பதர்கள் இந்த இந்த வேடர்களும் சில பேர் தான் சில நூற்று கணக்கான பேர் தான் இவால ஒரு பான பிரயோகம் பண்ணா அவனுடைய நூற்று கணக்குல பெருகி அத்தனை வேடர்களையும் அழிச்சிடும் இப்ப காண்டீபத்தை என்ன பண்ண அந்த காண்டீபம் ஆகிற வில்ல கூட முடியல அர்ஜுனனால நடிக்க போயிட்டான் அர்ஜுனன்டா எவ்வளவு வீரர்கள் எல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இப்ப என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படான் அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு என்னதான் முயன்றாலும் அந்த வேடர்களை இவனால ஜெயிக்க முடியல அந்த வேடர்கள் இவனிடத்துல இருக்கிற இறக்கத்தினால இவனை கொல்லாம மட்டும் விட்டுட்டு எங்களுக்கு வேண்டியவர்கள் ஸ்திரீகள் தான் அப்படின்னு எல்லாரையும் கையை பிடிச்சு அவன் அழிச்சுட்டு போயிடுறான் அப்படி அழிச்சுட்டு போன ஒண்ணு ஆனா அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சுதான்னா ஒண்ணும் கிடைக்கல அவ போனவாறே தங்களுடைய காட்டுக்கு அழிச்சிட்டு போனவாற அத்தனை பெண்களும் ரிஷிகளா மாறிட்டா எல்லாரும் தாடி மீசியுமா ரிஷிகளா இருந்த வேடர்களுக்கு சப்பு போயிடுது இந்த ரிஷிகளை ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவன் வேடர்கள் இந்த ரிஷி வேட இவனுடைய பார்த்த உடனே நடிஞ்சு அந்த காட்டை விட்டு ஓடி போயிட்டான் அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தத்தோட அவன் என்ன பண்றான் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பறான் அஸ்ஸினாபுரத்துக்கு அந்த அஸ்தினாபுரத்துக்கு திரும்பினவாற அவர் கழுக்குறார் தர்மபுத்திரன் கழுக்கிறார் ஏன் அர்ஜுனா உன் முகம் இப்படி வாட்டமா இருக்கு என்ன நேர்ந்தது நீ போற சமயத்துல எங்கேயாவது ஸ்திரீகள் ஜலம் எடுத்துட்டு ஜலம் எடுத்துட்டு போறச்சு அந்த குளத்தினுடைய ஜலம் உன் மேல தெளிச்சுதா தெளிச்சுடா உன் அப்படி தெளிச்சுன்னா தேஜஸ் குறையும் அல்லது யாராவது பெருக்கடிச்ச வாடுகள் உன் மேல பட்டுதா அப்ப அதனால்தான் புருஷால் மேல வாடுகள் படக்கூடாது வாடுகள்னா அந்த பழக்கமாறு அது நம்ம மேல படக்கூடாதுன்னு சொல்லுவா அதனால அந்த மாதிரி வாடுகள் எங்கயாவது மேல பட்டிருத்தா ஏன் உன் தேஜஸ் ஆனது மங்கி கிடக்கு அப்படின்னு கேட்கிறேன் அதாவது பார்க்க கூடாத இந்த அமங்கலமான பதார்த்தங்களை பார்த்தையா அப்படின்னு எல்லாம் கேக்குறான் தர்மபுத்திரன் ஒண்ணுமே காரணம் இல்லை இதெல்லாம் ஒன்னும் நேரலையே அப்படின்னார் அப்போ அவன் ரொம்ப வருத்தத்தோட பகவான் அப்ப எல்லாரும் சம சௌக்கியமா இருக்கானா துவாரகையில அப்படின்னு தர்மபுத்திரன் கேக்குறேன் அதை ஏன் கேக்குற எல்லாரும் பிரபாச தீர்த்தத்துக்கு போய் மரணமடைந்தார்கள் பகவான் கிருஷ்ணனும் ஒரு வேட அடிக்கப்பட்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்ளான் அப்படின்னாலும் இல்லையோ அவ்வளவுதான் அப்பொழுது தான் தன்புத்தருக்கு தோணிச்சு என் உன்னுடைய தேஜோ பங்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா எனக்கு அதெல்லாம் தேஜோ பங்கத்து கூட வருத்தம் இல்ல பகவான் தன்னுடைய பதினாறாயிரத்தி நூறு ஸ்திரீகளையும் காப்பாத்தணும்னு சொல்லி கொடுத்தான் அவளோட ஒத்தரை கூட காப்பாற்ற முடியல இந்த மேடர்கள் என்னை ரொம்ப சுலபமா ஜெயிச்சு அவ எடுத்துட்டு போயிட்டாளே இதுக்கு நான் என்ன பண்றது என் தெரிவான் எத்தனை உபகாரங்களை நமக்கு பண்ணிருக்கேன் அவருக்கு இந்த சின்ன உபகாரத்தை கூட பண்றதுக்கு சக்தி இல்லாதவன் ஆயிட்டானே ஆயிட்டேனே நான் அதுதான் எனக்கு வந்து வருத்தம் அப்படின்னா தினமூத்தர் வருத்தப்படாதே இது ஏன் தெரியுமா இத்தனை நாள் சக்தி இருந்தது தெரியுமா உனக்கு ஏன் சக்தி இருந்தது தெரியுமா பகவான் இருந்து அந்த சக்தியை கொடுத்தான் இப்போல இருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த எம்பெருவான் எழுந்தவழிதான் சக்தி எல்லாம் போடுத்து உனக்கு மட்டும் போகல எங்களுக்கும் அந்த சக்தி கிடையாது இனிமேல் நாம் இந்த ராஜ்யத்தை நிற்கறதுக்கு கடவோம் அல்லோம் தகுந்தவர்கள் அல்லோம் அதனால உன்னுடைய பேரனான பரீட்சித்துக்கு நாம் பட்டத்தை கட்டிட்டு நாம கிளம்ப வேண்டியதான் வடக்கு நோக்கி நான் கிளம்புறேன் முதல்ல அவர் கிளம்புற அதுக்கப்புறம் சீமனும் பின்தொடர்றான் அர்ஜுனனும் பின்தொடர்றான் நகுலனும் பின்தொடர்றான் சக சகதேவனும் பின்தொடர்றான் திரௌபதியும் பின்தொடர்றான் அவா அதுக்கப்புறம் பதிரிகாசிரம பரியந்தம் போய் அவ என்ன ஆனா அப்படின்ற சரித்திரத்தை வேறொரு நாள் விண்ணப்பம் பண்றேன் இங்க என்ன ஆறு அப்படின்னு கேட்டால் பகவான் என்னைக்கு தன்னுடைய சோதிக்கு எடுத்துருந்தானோ அன்றைய நாள் தொடங்கி பூமண்டலத்தை அதர்மமானது ஆக்கிரமித்து கொண்டது இன்னும் கலிகாலம் வரல ஆனால் கலியினுடைய சுவாவமானது அது வந்து விட்டது அப்படி அந்த கலி சுபாவானது என்ன அதுன்னு கேட்டா அதர்ம்தான் அது கலி இந்த அதர்மமானது கிருதயுகத்துல நாலு பாதங்களோட இருக்கும் சேதாயுகத்துல மூணு பாதங்களோட இருக்கும் துவாபர யுகத்துல ரெண்டு பாதங்களோட இருக்கும் கலி யுகத்துல ஒரே ஒரு பாதத்தோட இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த கலியானது வரத்துக்கு முன்னாலேயே கலி முதல்ல என்ன இருக்கும் கேட்டா துவாபரயுகத்துக்கும் அந்த கலியுகத்துக்கும் நடுவுல சஞ்சிகாலமானது இருக்கும் அந்த சஞ்சிகாலம்ன்றது எப்படி அப்படின்னு கேட்டால் துவாபரயுகம் முடிஞ்ச பிறகு இரநூறு தேவ வருஷம் சஞ்சிகாலம் துவாபர யுகத்தினுடைய அபர சஞ்சி காலம் அதுக்கு அப்புறம் கலியுகத்துக்கு நூறு தேவ வருஷம் அபர சஞ்சி பூர்வ சஞ்சி காலம் தேவர்களுடைய ஒரு வருஷம் அப்படின்றது நமக்கு முன்னூத்தி அறுபது வருஷமா போயிடும் ஏன்னா அவளுக்கு ஒரு நாள் நம்முடைய ஒரு வருஷம் அவளுக்கு சரியா முப்பது நாள் ஒரு மாசம் முன்னூத்தி அறுபது நாள் பன்னெண்டு முப்பது முன்னூத்தி அறுபது நாள் ஒரு வருஷம் அப்படி ஒரு வருஷம் அவளுக்கு போச்சுன்னா நமக்கு அவளுக்கு ஒரு நாள் போனா ஒரு வருஷம் இங்க போகணும்ன்றதுனால முன்னூத்தி வருஷம் நமக்கு போயிடும் அந்த மாதிரி தேவர்களுடைய கணக்குல அபர சந்தி காலம் யுகம் முடிந்து அபரசந்தாலம் ஒரு இருநூறு வருஷம் போகணும் இருநூறு தேவ வருஷம் போனா நமக்குறைச்சு அதை முன்னூத்தி அறுபது காலம் தெரிஞ்சோம்னா எழுபத்தி ரெண்டாயிரம் மனுஷ வருஷம் போயிடும் அதே மாதிரி கலியுகத்தினுடைய பூர்வ சந்தி காலம் ஒரு நூறு தேவ வருஷம் அப்படின்னா இந்த பூர்வ சந்தி முடிஞ்சுதான் கலியுகம் ஆரம்பிக்கும் வைப்போம் அப்படி இது ஒரு நூறு தேவ வருஷம் அப்படின்னா இது ஒரு முப்பத்தி வருஷம் அப்ப என்ன ரெண்டையும் கூட்டினா ஒரு வருஷம் துவாபர யுகம் முடிந்த நாள்ல இருந்து கலியுகம் என்னைக்கு ஆரம்பிக்கிறதோ நடுவுல மனுஷ வருஷங்கள்ல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வருஷம் போறது அப்புறம் தான் கலியுக ஆரம்பிக்கிறது அந்த கலியுகம் ஆரம்பிச்சு இப்ப நடக்கிற இந்த ஜெய வருஷம் அப்படின்றது ஐயாயிரத்தி நூத்தி எட்டாயிரம் வருஷம் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு ஆனா கிருஷ்ணனானவன் நமக்கு இன்னைக்கு என்னை எந்த இந்த காலத்துக்கு முன்னால ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னால திருநாள் அலங்கரிச்சிருக்க அதுக்கு முன்னால ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் அவர் அங்க இந்த பூமண்டலத்துல வாழ்ந்திருந்தார் ராமபிரான் பதினோறாயிரம் வருஷம் வாழ்ந்திருந்தார் கிருஷ்ணன் நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் இங்க எழுந்தருணி இருந்தார் அதனால அப்படி தன்னுடைய கழகி காலத்துல தான் பகவான் ஒரு தொண்ணூறு வயசு கிட்ட தான் பகவத்கீதைய பகவான் உபதேசம் பண்ற எண்பத்தஞ்சு வயசுக்கிட்ட இருக்கும் அது அதனால ரொம்ப விருத்தரான காலத்தில்தான் பகவத்கீதா உபதேசத்தை அர்ஜுனனுக்கு பண்றார் ஆகா பகவான் தன்னுடைய சோதிக்கு இந்த உலகத்தை இந்த கலியினுடைய சுவாவமான அதர்மமானது ஆக்கிரமித்து கொண்டு விடுகிறது அப்படின்னு இந்த பாகவதத்துல சவுனகாதி ரிஷிகளுக்கு சூத சொல்றார் ரோமஹர்ஷ ரோமஹர்ஷனர் என்கிறவருடைய குமாரர் அவர்தான் இந்த சூத என்கிறவர் அவர் வந்து அந்தரஜாதி அந்தரஜாத்தின் கலப்புனாலே பிறந்தவர் ஆனாலும் வேதவியாதர் அவருடைய புத்தரான சுகப் பிரம்ம ரெண்டு பேரையும் ஆசிரியித்து இவர் சகல புராணங்கள் இத்திகாசங்கள் இவைகளுடைய ஞானத்தை கச்சவர் வேதத்துல மட்டும் இவருக்கு அதிகாரம் இதையே ஒழிய ஆனால் புராணங்கள்ல அதனால அத்தியாத்ம வித்தியான அந்த பரமாத்ம தத்துவம் அத்தியாத்மாவான அந்த ஆத்ம விஷயமான உபநிஷத்திற்கு அதை நாம் அபியசிக்க வேணும் அப்படின்றதுதான் அவ பண்ற தீம்ப இந்த யாகங்கள்ல சில வகைகள் உண்டு அகீனம் சத்தம் அப்படின்னு ரெண்டு வகை ஒரு நாள் பண்ற யாகம் இருக்கு ரெண்டு நாள் பண்ற யாகம் இருக்கு மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் பதினோரு நாள் வரலாம் ஒரு ஒரு யாகம் இருக்கு அப்ப பதினோரு நாள் வருணம் பண்ற யாகத்துக்கு அகீனம்னு வேறு அதுக்கப்புறம் பதிமூணு நாள்ல இருந்து பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் பல வருஷங்கள் யாகங்கள் இருக்கு அவைகளுக்கெல்லாம் சத்திரங்கள்னு வேறு அப்ப பதிமூணு நாள் தொடங்கி பண்ற யாகத்துக்கு சத்திரம்னு வேறு பதினோரு நாள் வர்ணம் பண்ற யாகத்துக்கு அகீனம்னு வேறு பன்னெண்டு நாள் பண்ற யாகத்துக்கு ரெண்டு பேரும் உண்டு அதனால அதுக்கு சத்திரமும் வேறு தீர்க்க அது அகீனமும் வேறு ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேல பல வருஷங்கள் பண்ணால் பத்து வருஷத்துக்கு மேல யாகத்துக்கு சங்கல்பிச்சுட்டு பண்ணால் அதுக்கு தீர்கத்திரம் வேறு இவர்கள் எல்லாம் நீண்ட ஆளுநர் உடையவர்களாகினாலே தீர்க்க சத்திர யாகம் என்ற ஒன்றை சங்கல்பித்துக் கொள்ற அது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டா ஆயிரம் வருஷங்கள் அந்த ஆயிரம் வருஷத்துக்கான யாகத்தை அந்த மகரிஷிகள் சௌனகாதி மகரிஷிகள் சங்கல்பிச்சுட்டு அந்த தீர்க்கசத்தையா தியாகம் அவ சங்கல்பிச்சு இருக்கிற காலத்துல யாதிருச்சிகமாக சூத பௌராணிகராகிற இவர் அங்க வந்து சேர்றார் இவர் வந்து அந்தரஜாதி ஆனால் பிராமண ஜாதி அல்லர் ஆனால் பௌராணிகர்வர் அவர் யாதிருச்சிகமா அந்த சமயத்துக்கு யாதிருச்சிகமான எதிர்ச்சி எதிர்ச்சியா வந்து சேர்றார் அவரை பார்த்து இந்த ரிஷிகளெல்லாம் கேட்கிறார் சவுநகர் முன் சவுநகரை முன்னெடுத்து கேட்கிறார் சவுநகர் சொல்றார் நாங்கள் எல்லாம் தீர்க்கசத்தையா தியாகத்துக்கு சங்கல் பிச்சுருக்கோம் அதனால அந்த தீர்க்கத்திர யாகத்துல எங்களுக்கு மரணமே நேராது ஏன்னு கேட்டால் எவனையே நாங்கள் வந்து பிரார்த்திச்சு ஒரு தேவத்தையாக இங்க ஆவாகனம் பண்ணிருக்கோம் அதனால எவனுக்கு இந்த யாகத்தை காப்பாற்றி கொடுக்கணும் யாக கர்த்தாக்களான எச்சுவாக்களான எங்களை காப்பாற்றி கொடுக்கணும்னு பொறுப்பே இப்ப எவனுக்கு ஆயுசை ரட்சிக்கிறது எவனுக்கு பொறுப்பா போயிட்டதுனால ஆயுசு கவரப்படணும்னா எவனால்தான் கவலைப்படணும் அதனால எவனே இங்க ஆபாசித்த தேவத்தைய அடுக்கிறதுனால எங்களுக்கு மரண பயம் கிடையாது ஆயிரம் வருஷங்களுக்கு அதனால எங்களுக்கு இவ்வளவு காலமும் இந்த பிரம்ம விசாரம் என்ற பெரிய யாகத்துல அத நடத்தி கொடுக்கிற பெரியவர் வேணும் அதனால பரமாத்மா அவனுடைய எம்பெருமானுடைய அவதாரங்கள் அவனுடைய சேட்டிதங்கள் எல்லாம் அறிந்தவர் இத்திஹாச புராணங்களுடைய பூர்ண ஞான உடையவரான தேவரீ தான் இந்த அத்யாப்த விசாரத்துல தேவரீர் எம்பெருமானுடைய சொரூபரூப புத விதிகளை புராணங்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லி எங்களை இந்த விசாரத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் இந்த யானத்தை தலக்கட்டி கொடுக்கணும் என்று அவரை பிரார்த்திக்கிறார் ஒரு பெரிய அரசமரத்தை அதுல அவரை அவரை செய்து அவரை சேவித்து எங்களுக்கு இந்த பகவானுடைய சரித்திரங்களை சொல்லணும் அப்படின்னு சௌதகாதி மகர்ஷிகள் எல்லாம் பிரார்த்திக்கிறார் அப்பதான் அவர் சொல்றார் நான் என்னுடைய இப்ப இந்த தீர்க்க சத்திர யாகத்தினுடைய பிரயோஜனம் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த சம்சாரத்தை தாண்டதா இருக்கணும் இந்த சம்சாரம் என்பது பெரிய துக்கம் முக்கெரு மோக்ஷோ மகானந்தா என்று சாஸ்திரம் சொல்றது அதனால மோக்ஷம் என்பது மகா ஆனந்தம் ஒரு ஒரு ஜீவாத்மாவும் தான் மனிதப் பிறகை அடைந்ததற்கு பயன் என்ன அப்படின்னு கேட்டால் தன்னை யாரும் தெரிஞ்சுக்கணும் தனக்கு எது வேணும் எந்த உயர்ந்த புருஷார்த்தம் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முயாதேயம்யன்ிச்ச ஐந்து தத்துவ அது ஆகும் பிக்க இரநிலையும் வெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொத்தியலும் குழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையரகோன் யாழி நிசை வேதத்திலிருந்து பட்டர் சாதிச்ச திருவாயுமொழிக்கு பிராப்தியசிய பிரமணோ रूपं, பிராப்திச்ச பிரத்யகாத்மன பிராப்தியுபாயம் ஃபலம் பிராப்தேகே தசாபிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலாவேதேதிகாத புராணகாக முனையச்ச மகாத்மான வேத வேதார்த்தவேதினா அப்படின்னு ஒரு ஸ்மிருதி சொல்றது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் பிராப்தியமான பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்ளணும் பிராப்தாவான தான் அவனை அடைகிறவனான பிராப்தியம் தான் பொருள் அடையப்படும் பொருளான பிரம்ம தத்துவம் அதை தெரிந்து கொள்ளணும் பிராப்தாவான ஜீவாத்மா நாம் நம்மை தெரிந்து கொள்ள போகணும் அதுக்கு மேல நமக்கு அடைவதற்கு அந்த பரமாத்மா அடையறதுக்கு வழி என்ன அப்படின்னு உபாய சுரூபத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அவனை அடைந்து பெறக்கூடிய பயன் என்ன அப்படின்னு புருஷார்த்தத்தை தெரிந்து கொள்ளணும் அந்த புருஷார்த்தத்தை அடையத்திற்கு தடையா இருக்கிற நம்முடைய கர்மங்கள் என்ன பிரகத்தியில நமக்கு ஏற்பட்டிருக்கிற ருச்சிகள் என்ன அதன் காரியங்களாக அந்த ருச்சியினுடைய காரியமா நாம் பண்ணிட்டு இருக்கிற பஞ்சகங்களான கிரியைகள் என்ன இப்படிப்பட்ட விரோதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேணும் அதனால இப்படி ஐந்து அர்த்தங்களை தெரிந்து கொண்டதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் அர்த்தங்களை தான் சகல வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ருசிகள் எல்லா கிரந்தங்களுக்கும் இந்த ஐந்து அர்த்தங்கள் தான் விஷயம் ஆகா இந்த ஐந்து அர்த்தங்களை தெரிவிக்க கூடிய பகவானுடைய சரித்திரதானமா இருக்கக்கூடிய பாகவதம் என்ற உயர்ந்த சாஸ்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பகவான் இப்படி தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளின் பிறகு அந்த எழுந்துருள போதேன்னு முதல்லயே துவாரகையில தன்னுடைய அந்தரங்கர்களான புத்தவர் முதலானவர்களுக்கு சொல்லிருக்க பெருமாள் அப்போ புத்தவர் கேட்கிறார் எங்களுக்கு பகவான ஒன்னை பகவானான ஒன்னை எப்படி தாரணம் ஏற்படும் எப்படி எங்களால முடியும் உன்ன பிரிந்து நாங்கள் இருக்க முடியுமா உன்னோடையே நானும் வந்துடுறேன் சொல்லி வருன்ற பக்தர் கழுத்துறார் அப்ப பகவான் சொல்றார் கிடையாது நீங்களெல்லாம் கொஞ்ச காலம் இங்க இருந்து என்னுடைய பக்திய உலகத்துல தாபனம் பண்ணணும் அப்போ நீங்களெல்லாம் அனுப்பிச்சு காட்டினால்தான் உங்களை பார்த்து உலகினர்கள் எல்லாம் பக்திமான்களாக ஆவர்கள் அதனால நீ பக்திமானாக இந்த உலகத்துல இருக்கு துவாரகையில இருக்க முடியாது என்னுடைய நினைவு வந்துட்டு என்னோட விளையாடினது உனக்கு நினைவு வரும் நான் விரும்பின தலமான நான் நரநாராயண ரூபத்தை அவதரித்த பதிரிகாஷ்டமத்துக்கு போய்டு அங்க என்னுடைய சாநித்தியம் உண்டு ஆனால் உனக்கு வருத்தம் இருக்காது அங்கே நீ புண்ணிய கர்மங்களை அனுட்டி நீ பண்ணு தானம் பண்ணு ஹோமம் பண்ணு எல்லாம் பண்ணு யஜம் வேற யாகம் வேற அதனால மந்திரங்களுடைய வேதத்தினால என்ன பண்றா நாம எல்லாமே அக்னியில சில பதார்த்தங்களை சேர்க்கிறதா யாகமோ ஹோமோ யஜ்யமோ அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி என்ன வேற அந்த யாகம் வேற ஹோமம் வேற அப்படின்னு அந்த சாஸ்திர வல்லவர்கள் அவர்கள் காட்டுறா அதனால மந்திரங்களுடைய வேதத்தினாலையும் திரவியத்தினுடைய வேதத்தினாலையும் யஜ்யமும் இதுவும் ஹோமமும் பிரியிருது இதுல வேற தேவத இதுல வேற விதமான மந்திரங்கள் யாக அதுல ஹோமத்துல வேற விதமான இருக்கு அந்த தேவத்தைகளும் திரவியங்களும் அதனால அவைகளெல்லாம் நீ பண்ணிட்டு அதே மாதிரி அந்த யஜ்யகங்களான தர்மங்களாலே மனசு பரிசுத்தி அடைய பெற்றவனாக கொண்டு என்ன தியானம் பண்ணு அதனால உன்னுடைய தியானத்தினுடைய பலமாக இந்த தேகத்தினுடைய முடிவுல உனக்கு நான் மோட்சத்தை நல்கிறேன் நல்கிறேன் அப்படின்னு பெருமாள் உத்தவருக்கு சொல் அதனால உத்தவர் அங்க போய் தபஸ் பண்ணிட்டு தியாகரேகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க அதனால அதனால்தான் இப்பவும் பதிரிகாஷ்டவன் நான் போய் சேவித்தோம்னா புத்தவருக்கு அந்த ஒரு மூர்த்தி உண்டு பகவான் அந்த சால கிராம எம்பதுவான் பதிரநாராயணனோட உத்தவரே எழுந்துள்ளிருக்க அப்படிப்பட்ட உத்தவருக்கு பகவான் சொல்றான் நீ அங்க போய் இது நான் என்ன பண் என்னுடைய அனுகூலமான ஸ்மரணம் உனக்கு வரணும் என்ன வரக்கூடாது அப்படின்னா அதுக்காகத்தான் என்னுடைய சரித்திரத்தை காட்டக்கூடிய பாகவதம் என்ற கிரந்தம் வேதவியாசராலே பண்ணப்பட்டிருக்க அதுல நான் உள் புகுந்திருக்கேன் அதனால என்னுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பாகவத புராணத்தை நீ பாராயணம் என்று அப்படின்னா அதனால இந்த உலகத்துல இப்பொழுது நமக்கு பக்தர்களுக்கும் கூட பகவானுடைய சரித்திரங்கள் அதத்தான் பாகவதாதி புராணங்கள்ல ரிஷிகள் காட்டி கொடுத்திருக்கா அந்த சரித்திரங்களை கேட்டு கேட்டுத்தான் ஆழ்வார்கள் மிகுந்த பக்திவான்கள அப்படி ரிஷிகளையும் காட்டும் பக்தியில மிகுந்தவர்களா ஆகி அந்த பக்தியினுடைய காரியமாக ஈர சக்களை வடித்து கொடுத்திருக்கா திவ்ய அதனால ஆழ்வார்கள் பகவானுடைய சரித்திரங்களை அறிவதற்கு மூலங்களா இருந்த அந்த புராணங்களையெல்லாம் செய்திக்கிறது தான் ஸ்ரீவேஷ்டவர்களான நமக்கு கர்த்தவிய புராண படனம்னே ஒரு கைங்கரிய ஸ்ரீரங்கத்துல உண்டு அதுலதான் பெரியோர்களான புலத்தாழ்வான் வம்சத்தர்களை எம்பெருமானார் நியமித்த ஸ்ரீரஸ் ஸ்ரீபராசர பட்டாரியஹா ஸ்ரீரங்கீக புரோகிதா ஸ்ரீவத் சாங்க ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேத்து பூயசே பராசர பட்டருடைய தனி என்ற கைங்களை இருந்திருக்குமாரியா ஸ்ரீரங்கே சுபஸ்ரீவான் ஸ்ரேயசே மேத்துபூயசே அப்படின்னு எம்பெருமானுடைய பௌரோகித்த கைங்கரியத்துல அமைந்தவர்கள் தான் குரத்தாழ்வானுடைய சந்ததியா இருக்கும் அதனால எம்பெருமானுக்கு பிரியமான கைங்கரியம் அவன் ரொம்ப உகந்தது தன்னை பத்தின சரித்திரங்களை தானே கழ்க்கணும் எம்பெருமானுக்கு எப்பவும் கட்ட இருக்கணும் கேட்கறதும் அவ்வளவு புரியும் திருமாலையில யாருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாருனாக்க அப்ப நான் சொல்ற வார்த்தை இளையபும் தவியது கவிதையேனும் எம்பிரார்க்கு இனியவாருன்ற தொண்டர்கள் புரியாழ்வார் எம்பெருமானுக்கு தன்னுடைய பக்தர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்பவுமே அவனுக்கு இனிமையா இருக்கும் அதனால ஆழ்வார தொடங்கி அந்த ரிஷிகள் எத்தனை ரிஷிகளுடைய வார்த்தையை காட்டுறான் வார்த்தான் அதனால அவர்கள் புதுசா ஒரு கவி நான் கட்ட வாண்டான் அப்படி எம்பெருமான் அதை உகத்தரான் அதனால அந்த எம்பெருமானுக்கு அந்த புராண படனம் அப்படின்றது ஒரு பிடித்த கைங்கரியம் ஆக இந்த புராணங்களை சில ஆரோ சில சொல்லணும் அப்படின்னா பலரும் நாம கேட்டோமே அதுவும் பகவானுக்கு பிரியமானது அந்த சொல்றதில் அடிக்கடி அதாவது சம பண்ணணும் கேக்குறதுக்கு காது தரந்தே இருக்கு அதனால ஆனந்தமா அதை அனுபவிக்கலாம் துஷியன் திச்சை ரமன் பகவான் கீதையில சொல்றான் அப்படின்னா பிராணாக போதயந்த பரஸ்பரம் ஆஹ் துஷியன் திச்சை ரமன் திச்சை அப்படின்றான் பகவான் அதுல என்னிடத்தித்த வைத்தவர்களா என்னிடத்துலயே பிராணனை வைத்தவர்களா இருக்கிறவரா இருக்காள அவள் என்ன பண்றா போதையல் பரஸ்பரம் அப்ப பரஸ்பரம் போதிச்சுருக்கா அவளுக்கு தெரியாதுன்னு இல்லை அடியுறது எல்லாம் தெரியாதுன்றது இல்லை வேலுக்கு சுவாமிகிட்ட எவ்வளவு பேத்துட்டு போயிடீங்களா எத்தனையோ சுவாமிகள் எத்தனை கேட்டு அதனால நான் சொல்றேன் வரவன் தான் வைத்தியா அவன் ஒத்த கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஆனா கேட்கிறவாள்னா பல சுவாமிகளிடத்துல பல அர்த்தங்களை காட்டுவா அதனால ஆனாலும் எப்படி சொல்றதுக்கு ஒரு சாகசம் பண்றோம் அப்படின்னு இது ஒரு ஆனந்தமா இருக்கு எம்பெருமான பத்தி சொல்றது ஒரு ஆனந்தமான போதுபோக்கா இருக்கு கேட்கப்பாளுக்கு ஆனந்தம் சொந்தவாளுக்கு சொல்றதுனால ஆனந்தம் பகவானே கீதையு சொல்றான் துஷியந்தி ரமன் அந்த தோஷம் அதுவும் சந்தோஷம் அடைகிறோம் அடைகிறார்கள் ரமன் தி சந்தோஷம் அடைகிறார் சொல்றான் அப்ப அங்க சந்தோஷம் அடைகிறான்னா என்ன அர்த்தம்னா சொந்தவாள் சொல்றதுனால சந்தோஷம் அடைகிறா கேட்கிறவா கேட்கறதுனால சந்தோஷம் அடைகிறா அதனால அப்படி ரெண்டு பேருக்கும் ஆனந்தத்தை விளைவிக்க கூடிய இந்த புராண படனத்தை நான் உங்களுக்கு பள்ளி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ரோமகர்ஷணருடைய புதல்வரான சூதபூராணிகள் இருக்காரு அவர் ஏற்றுகிறார் பெருமானுடைய வைபவங்கள் எல்லாம் தேவரீர் சொல்ல போனோம் இந்த வீட்டிற்கு அகத்திலேருந்து சௌரகாஜி மகரிஷிகள் பிரார்த்தித்த உடனே அவசியம் சொல்றேன் சொல்றதுனால எனக்கும் ஆனந்தம் கழிக்கிறதால உங்களுக்கும் ஆனந்தம் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்பொழுதுதான் அவர் சொல்ற இந்த பாகவதம் என்ற புராணத்துக்குள்ள பகவான் பிரவேசித்து இருக்கான் அதனால பாகவத புராணமே பகவானுடைய திருமேனியா இருக்கு அந்த திருமேனிய அந்த ஸ்ரீகோஷத்தை கையில வைத்துக் கொண்டாலே அதை நாம் சொன்னாலே எம்பெருமானுடைய திருமேனியன்னா நாம் நாம் ஸ்பரிசிக்கிறோம் நேரடியா ஸ்பரிசிக்கிறோம் அதனால அச்சாவதாரத்தை நம்முடைய கைகளாலே போல நம்முடைய திருமேவி நம்முடைய ஊட்ட கூடியவனான அச்சாவதாரம் மோக் நம்ம ஈடுமனவாள பெருவாள் நாயனர் இந்த எம்பெருமான் அச்சாவதார எம்பெருமான் கிரகத்திலிருந்து ஆனந்தத்தை ஊட்டக்கூடியவன் அர்த்தமண்ட அப்படி அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அதுதான் இந்த பாகவதம் ஆகிற அதை நான் சொல்றேன்னு சௌரகாதிஷிகளுக்கு இந்த சூத்திர ஆரம்பிக்கிறார் எம்பெருமான் இதுல பிரவேசித்திருக்கிறதுனால இந்த கலர் காலத்துல எல்லா தர்மங்களும் பாழடைந்து நடக்கும் தர்மத்தோடு நடக்கலந்து நினைக்கிறவர்களுக்கும் அந்த தர்மங்களை அனுப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது அதனால நாம் இதுல உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கலியுகத்துல இந்த பகவத்கதா சிரவணம் அதே மாதிரி பகவந்த சங்கீர்த்தனம் தான் பெரிய சாதனம் எதுவுமே இதுல கிடையாது இது சாதனமாயும் இருக்கு பரமபோக்கியமாயும் இருக்கு மற்றவர்கள்லாம் யஜ்ஞியாகங்கள்லாம் உடம்ப பருத்தி செய்ய வேண்டிய சாதனங்களா மட்டும் இருக்கு அதை செய்யற போது ஒருத்தருக்கு ஆனந்தம் ஏற்படாது ஆனால் பகவத்கதா சிரவணம் காலம் பானம் பண்றமோ அப்படியே அமுது ஊரும் என் நாவுக்கேன்னு உதகவியாளர் சொல்றாப்புல சென்றவாளுக்கும் நாவு இனிக்கும் கழுக்கிறவர்களுக்கு காதி இனிக்கும் அப்படி அந்தனா அப்படின்னு ரசனையினால பானம் பண்ணும் போது சொல்ற அந்த பாகவதி மகாத்வத்துல அஹ் இந்த கோகர்ணனுக்கு சொல்ற போது கோகர்ணன் சத்தாகம் பாராகம் பாராயணம் பண்றச்சு அப்ப சொல்றாங்க ஆகா பாகவதி மகாத்வம் ஒரு ஆரத்தியாக இருக்காது அத பின்னால சொல்றேன் இது பண்ற போது சந்தர்ப்பம் இப்படி இந்த ரோமஹர்ஷருடைய புதல்வரான பௌராணிகர் சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றா பாகவத புராணமானது எப்படி தனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றார் தனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா இது ஒரு எல்லாத்துக்கும் குரு பரம்பரை இருக்கு வேதவியாச மகர்ஷியானவர் இந்த பாகவதத்தை நாரத மகர்ஷியிடத்திலிருந்து சுருக்கமாக பெற்றார் அவர் இதனுடைய வைபவத்தை தெரிந்து தன்னுடைய பரம விரக்தரான குமாரர் சுக பிரம்ம அவருக்கு இதை முதல்ல அபியாசம் பண்ணி வைத்தார் அந்த சுகப் பிரம்ம இந்த சரித்திர சிரவணத்தினாலே ஏற்கனவே விரக்தரானவர் மகாவிரக்தர ஆகி உலகங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த பூமண்டலத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார் எங்கேயுமே அவர் ஒரு இடத்துல மாட்டார் அப்படிப்பட்ட அந்த சுகபிரம்ம ரிஷியானவர் யாதிச்சிகமாக பரீட்சித்து மகாராஜா கங்கக்கரையில பிராயோபவேசம் பண்ணி இருக்கிற காலத்துல நான் வந்து சேர்றேன் அப்போ அந்த மகாராஜாவினால பிரார்த்திக்கப்பட்டு அவனுக்கு இந்த சரித்திரங்களை எல்லாம் பகவானுடைய சரித்திரங்கள் பூர்ணமாக அவர் சொல்றார் ஒரு ஏழு நாள்ல ஆனா அவனுக்கு அவ்வளவு காலம்தான் ஏழு நாள்ல அவருக்கு மரணம் சம்பவிக்க போறது அதனால ஏழே நாள்ல பகவானுடைய சரித்திரம் முழுக்க பன்னெண்டு ஸ்கந்தம் கொண்டது அந்த பன்னெண்டு ஸ்கந்தம் கொண்ட பாகவத புராணத்தை சொல்றார் ஆகா அதிக மகாராஜா அப்பொழுதே அவன் மோட்சம் போனான் அப்படிப்பட்ட உயர்ந்த சாதனம் இந்த புராணம் அது எனக்கு கிட்டித்து அந்த சுபபிரம்ம மகர்ஷியின் இடத்திலிருந்துதான் நான் இதை காட்டேன் இவர் சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் சூத புராணிக இதை விரிவா சொல்லணுமே பரீட்சித்து மகாராஜா கழ்க்கிறதுக்கு ஒரு இடத்துல நில நிற்கணுமே அவருக்கு எப்படி மனசு வந்தது ஏன்னா சரித்திரம் கேட்கறதுக்கே பிரம்ம ஒரு மனசு தேவையில்லை எப்பொழுதும் தியானத்துல நெஞ்சானது நில நிற்கும் ஏன்னா அவ்வளவு அவர்கள் லோக விக்ராந்த லோக விசாரங்கள்ல இருந்து முக்தர்கள் அதனால அவர்களுக்கு ஒரு இடத்துல ஸ்தி எப்படி கூடும் இதான் நாரதர் விஷயத்திலேயே கேட்கிறார் ஜனகாதி ரிஷிகளிடத்திலிருந்து பாகவதத்தை சத்தாக நாரதர் காட்டார் அப்படின்னு சொல்ற போது பாகுபுராணத்துல சொல்றது இது எப்படி லோகத்தினுடைய செயல்கள்ல ஈடுபாடு தவரான ஒரே இடத்துல உட்கார்ந்து ஏழு நாள் எப்படி சஞ்சார எப்படி சஞ்சாரத்தை நிறுத்தி ஒரே இடத்துல இருப்பார் பகவானுடைய குணாணு சந்தானத்தாலே தான் போற போக்கே தெரியாமல் எங்கவானா சஞ்சரிச்சு அந்த மகர்ஷிக்கு அவர்கள் தியானபகர்களான ரிஷிகள் தனக்காரிகள் பிரம்மாவினுடைய மானசபுத்திரர்கள் சிருப்டிகாரியக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் அந்த சிருப்டி காரியமானது ரஜோகுணத்தினால ஏற்படக்கூடியது அதுல எங்களுக்கு விருப்பமே கிடையாதுன்னு என்பதை விட்டுபோன்னு சொல்லிட்டு கடை போயிட்டார் அப்புறம் உண்டாக்கி தன் சிருஷ்டி காரியத்தை நடத்த ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட மகா விருக்தர்கள் எப்படி இவரை சந்தித்தார்கள் அங்கேயுமே யாரையுமே பார்க்க மாட்டாள யாருடைய கண்ணுக்குமே படாமல் பல குகைகள்ல வாழ்ந்துட்டு எப்படி அவர்கள் இவர்களுக்கும் நாரத மகர்ஷிக்கும் ஒரு சமாதானம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சுப பிரம்ம பார்த்து பரீட்சித்து மகாராஜா கேட்கிறான் இப்படி இந்த பிரம்மஜானிகள் எல்லாம் ஒத்தரோட ஒத்த சேர்றதே துரலபம் அதனால அதே மாதிரி தான் இங்கேயும் சுபபிரம்ம எப்படி பொருந்து வியாஜரிடத்துல அர்த்தத்தை காட்டார் முதல் சந்தேகம் அப்படியே பூர்ணமா தாங்க தெரிஞ்சின்றாலும் எப்படி ஒரு மகாராஜாவை மதிச்சு அவர் சரித்திரங்களையும் ஒரு இடத்துல உட்காந்து சொன்னார் அப்படின்றது ரெண்டாவது சந்தேகம் இந்த சந்தேக நிவர்த்தி பூர்வமாக தேவையே இந்த சரித்திரத்தை பூர்ணமா எங்களுக்கு சொல்லணும் என்று சௌரகாரி ரிஷிகள் சூதபோராணிகரை கேட்கிறார் அதுக்கு சூதபோராணிகர் சொல்றார் அப்பந்தான் அந்த நாரத மகரிஷிக்கு தரகாத விஷயங்களோட சமாதமம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் என்னதான் லோகத்துல சஞ்சாரம் பண்றவராக பகவானுடைய அந்த பக்தியிலே தழுத்தவராக இருந்தாலும் உலகத்தி மார்க்கத்துல எண்ணம் அவருக்கு உண்டு நார்ந்திருக்கு அதனால உலகத்தார் ஞான பக்தி வைராக்கிய ஹீனர்களாக துக்க பரம்பரைகளை அனுபவித்து திரிகிறார்களே இதுக்கு ஒரு மருந்து பண்ணணும் பகவானுடைய பக்தியானது உலகத்துல ஒரு சேதன நடத்திலும் இருந்து அவன் சுக்கியா இருக்கணும் அவன் சுக்கியா இருந்தால்தான் பகவானுடைய சிருஷ்டிக்கே பிரயோஜனம் அவன் பகவான் உலகத்தார கரணகலைவரங்களோட சிருஷ்டிக்கிறதுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் பகவான தன்னை தெரிந்து கொண்டு தன்னை வந்து அடைந்து வேதானந்தத்தை அடைந்து அதனால தன்னையும் ஆனந்தப்படுத்தணும் அப்படின்னு சுற்றி வாக்கியத்தை அவர் கேட்கிறார் நாரதன் ஏகாக்கிய ரமயத்தா அப்படின்னு வேதம் சொல்றது எடுத்து சொல்றது ஒருவனாக இருந்து பகவான் ரவிக்கிறான் அவன் ஒருவனாவா இருக்கான் அனந்த கோடி நித்தியசூரிகளும் அனந்த கோடி முக்தர்களும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எப்போ அவன் ஆனந்தப்படுத்திட்டு இருக்கானே அப்ப ஒருவனாக அவன் இருக்கான் ஒருவனாக அவன் நபிக்கிறான் அல்லன்னு சொன்னான் இந்த வார்த்தை பொருந்தாதே ஒருவனாக இந்திய அனந்த கோடி பேரோட இருக்கான் ரெண்டு மூணு பேர்னா கூட அவளோடு கிடைக்கிற ஆனந்தம் போராதுன்னு சொல்லலாம் அதனால ஒருவன் சொல்லலாம் அனந்த கோடி பேர் இருக்கிறச்சு எவ்வளவு தேவிமார்கள் எத்தனை நாச்சிமார்கள் இருக்கா எல்லாருக்கும் பிரதானையான ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கா இவ்வளவு பேரும் பகவான ஒரு கணவிடாம ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கிறது காவேரி கரைகள் நடந்து போயிட்டு விளைஞ்சிருக்கு தருசா கிடக்கு அப்படின்னா ஒருத்தன் இதுகள்ல ஈடுபாடு இருக்கிறவன் இருக்கான செடி கொடுகள்ல ஈடுபாடு இருக்கிறவனுக்கு இது அப்படி இருக்கேன் இந்த கரை அப்படி இருக்கேன் இந்த கரை இப்படி இருக்கேன்னு ஒரு வருஷம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி நிரஜாந்திர நதியானது லீலா விபூதியும்பூத்தியும் பிரிக்கிற ஒரு நதியா ஓடிட்டு இருக்கு அந்த லீலா விபூத்தியினத ஒரு கரை நல்லா விளைஞ்சிருக்கு ஞானபக்தி வீதாகியங்களால பூர்ணமா இருக்கு இன்னொரு கடையான இந்த லீலா ஒண்ணுமே இல்லாம தவிஷா கிடக்கு அதை ரெண்டையுமே நிர்வகிக்கிறவன் பகவானா இருக்கிறதுனால ரெண்டு கரையிலையும் நிலங்கட உடையவனா ஒருத்தர் ஐயோ ஒரு கரை நல்லா வளையறது இன்னொரு கரை வளையலையேன்னு ஒருத்தர் குடியானவன் எப்படி வருத்தம் ஏற்படுவோ அதே மாதிரி பகவான் அந்த உழவன் பத்தி உழவன் அவன் அதனால அவனுக்கு ஸ்ரீவைகுண்டம்ன்ற கரை நல்லா வளைஞ்சிருக்கு கஜீலாபூத்த கரை வழியிலேயே அவனுக்கு வருத்தம் ஏற்படுறது அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னை எப்படி நினைக்கிறான்னா இத்தனை பேர் இருந்தாலும் ஒன்னும் இல்லாதவன் தன்னை நினைக்கிறான் என்னுடைய நிலவெல்லாம் பாழா அப்படின்னு இவன் சொல்லுவான் ஒரு இடம் நல்லா வளைஞ்சிருந்து இன்னொரு இடம் வளையல்லன்னா அதுக்கு தவமா இது என்கிட்ட சொ இல்லை எனக்கு ஒண்ணுமே விளையல்ல அப்படி இருந்தா இவன் சொல்லிப்பான் லோகத்துல இந்த குடியானவருக்கு இவ்வளாபிமானம் இருந்தால் எல்லாத்தையும் தன்னுடையதாகவே உண்மையா கொண்டிருக்கான் இவனுக்கு எதுவுமே சொத்து இல்லை பகவானுக்கு எல்லாமே சொத்து அப்போ அவனுக்கு என்ன தோன்றதுன்னா இத்தனை இருந்தாலும் தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு தோன்றது அதனால அதை அபிப்பிராயத்துல கொண்டு சுற்றி சொல்றது ஏகா குருவனாக இருந்து சந்தோஷிக்கு நான் அல்ல அப்படி அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த கரையை நல்லா வைக்கணும் அப்படியே எம்பெருமானுடைய எண்ணத்தை பக்தர்களான நாடதர் போன்ற தேவரிஷிகள் தெரிஞ்சிட்டு இருக்கா அவனுக்கு ஏற்படுற அதே வருத்தம் தான் இவர்களுக்கும் இருக்கு அதனால தாங்கள் படக்கூடிய ஆனந்தத்தினாலே இவர்கள் மகிழ்கிறார்கள் அல்ல அதனால என்ன பண்றாரு கேட்டா அந்த சரத்குமாரன் நாரதற்கு உபதேசம் பண்றாரு உமக்கு பதில் எந்தெல்லாம் தெரியுமோ சொல்லிடும் தெரியாது என்னவோ அத நான் சொல்றேன் அப்படின்ற சரத்குமாரன் சாந்தி உபரிடத்துல வருது அவர் சொல்ற எனக்கு ரிக்வேதம் தெரியும்வேதம் தெரியும் சாமவேதம் தெரியும் அத்தரவுதம் தெரியும் இத்தனை ஐத்தர உபரகத் தெரியும் கைத்திரிய உபரகத் தெரியும் எல்லா உபரிடத்துகளும் தெரியும் நட்சத்திர வித்திய தெரியும் ஜோத வித்திய தெரியும் சூரிய மண்டலத்தினுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் தெரியும் நட்சத்திர மண்டலங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் தெரியும் அடிபூட்டா சரத்குமாரன் அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்ப இத்தனையும் தெரிஞ்சு என்ன தெரியாது எப்படி வச்சிருக்கீர் நேர் அப்படின்னு கேட்டாங்க சரத்குமாரன் அப்படின்னா அப்போ சப்த விதைவாக தரபிசோகமாவித்து அப்படின்னு அந்த சாந்தேவி எல்லாத்திலையும் மந்திர விதைவாகம் எல்லாத்துக்கும் சப்தம் தெரிஞ்சிட்டு இருக்கேன் இத்தனை சப்தங்களையும் பூர்ணமா தெரிஞ்சிட்டு இருக்கேன் அவ்வளவு சொல்லவும் சொல்லவும் சாமர்த்தியம் படைச்சிருக்கேன் ஆனால் இதுகளுடைய தாற்பயம் என்ன ஆத்மாத்மவிசு ஆத்மாவை நான் தெரிந்து கொள்ளல இத்தனை சப்தங்களுக்கும் பொருளா இருக்கிற பரமாத்மாவை நான் அறிகிறேன் அல்லேன் அதனால ஆனா உங்களை போன்ற பெரியவர்களிடத்துல இருந்து என்ன கேட்டிருக்கேன் ஆத்மவிசு ஆத்மாவை தெரிந்து கொண்டவர் சோகத்தை தாண்ட முடியும் அதனால என்னுடைய சோகத்துக்கு காரணம் புரியல எனக்கு ஆத்மா தெரியலன்னு தெரியறதுன்னு சொன்ன உடனே அவர் அந்த பூ வித்யா அவர் உபதேசம் பண்றார் எத்தனை நான்கதி நானியோதி நான்கிஜானாதி எத்தனை அந்நிதி அந்நோதி அந்நத் தல்பம் அப்படின்னு பூம வித்தியில சரத்குமாரர் அதை ஆரம்பித்து அதாவது எதை கழுக்கிற போது மத்தனை கழுக்கறதுல ஆர்வம் வராதோ எதை பார்க்கற போது மத்தனை பார்க்கறதுல ஆர்வம் வராதோ எதை அறிகிற போது மத்தனை அறியறதுல ஆர்வம் வராதோ அதுதான் பூமா ரொம்ப விபுலமான தத்துவம் பெரிய தத்துவம் ஆனால் எதை கேட்கறச்சே மத்ததை கேட்கறதுல ஆர்வமும் எதை இத சொல்றச்ச எதை அரியதை அறியிற ஒரு ஆர்வமும் எண்ணம் வரதோ அது அல்பம் அதனால அப்படிப்பட்ட தத்துவம் பரமாத்ம தத்துவம் அது இந்த குணத்தோட கூறினது அப்படின்னு பூமகுண விட்டமான ஒரு பரமாத்மேற்கு அதை உபதேசம் பண்ணார் பூம வித்தியே சனக்குமாரம் நார்வருக்கு இப்படி தனக்கு தமையின்மார்கள் உபதேசம் பண்றதெல்லாம் கேட்டிருக்கிறதுனால உலகத்துல இப்பொழுது பக்தி மார்க்கத்தை ஸ்தாபத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கவலையை சீக்கிறதுக்கும் அவர்கள் தான் தகுந்தவர்கள் என்று அந்த சனகாதி ருஷிகள் இடத்துல நார்வர் கேட்கிறார் அதுக்கு அவர்கள் உபதேசம் பண்றது எது அப்படின்னு கேட்டால் உலகத்துல அறிவற்றவர்கள் நிறைய பேர் அறிவுள்ளவர்கள் குறைந்தவர்கள் அறிவற்றவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டால் அந்த ருஷியினாலே ஈடுபடக்கூடியது பகவான்பை சரித்திரங்கள் அதனால அந்த சரித்திர ரூபமா இருக்கக்கூடிய பகவான்பை சரீரமான இந்த பாகவத சாஸ்திரத்தை நாம் உலகத்துல பிரச்சாரம் பண்றது ஒண்ணுதான் பக்தியை நிலைநிறுத்தம் நாரத மகரிஷிக்கு இருந்ததுனால அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றார் அதுக்கு மேலே இந்த சுகபிரம் ரிஷி அதே காரணத்தாலே இந்த அர்த்தங்களை காட்டார் ஆனால் பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால் அவனுடைய தீனமான தசையை தெரிந்து கொண்டு இந்த சரித்திர சிரவணத்தினாலே லகுவாக மோட்சம் என்ற எண்ணத்தினாலையும் அங்க பல மகர்ஷிகள் ஏற்கனவே வந்து பரீட்சித்து மகாராஜாவ ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கார் அவர்களுடைய பிரார்த்தனையினாலையும் இப்ப நம்முடைய பிரம்மத்தியானத்துக்கு இதுல ஒரு குறவு வராது தன்னுடைய நிச்சயக்கு பங்கம் வந்து அந்த இடத்துல போகணும் ஒரு இடத்துல பிக்ஷ போனா ஒரு கோ கரக்கர கால நிப்பரான் ஒரு இடம் கேச்சுட்டு ஒரு கோ கரக்கர காலம் நிப்பரான் ஒரு கோ கரக்கிறதுக்கு மிஞ்சி போனா இருபது நிமிஷம் ஆகும் அந்த அந்த அளவுதான் நிப்பரே தவிர ஒரு இடத்துக்கு ஒரே மாட்டார் அவசியமாக பசியை தீத்துக்க தீத்துகிறதுக்காக நிச்சைக்காக ஒரே இடத்துல அப்படிதான் நிற்ப அப்பவும் பரமாத்மா தியானம் பண்ணிட்டு நிற்பேன் அங்க கடைக்கையில தான் அங்கேயிருந்து கலந்துடுவேன் இப்படி ஒரு நித்தையோட இருக்கக்கூடிய சுகப்பெரும கோ கரக்கர காலத்துக்கு வேற இல்லாதவர் ஏழு நாள் எப்படி அவருடைய கல்வி அந்த ஏழு நாள் இருந்ததுக்கு காரணம் இதுதான் இவர்களிடத்தில் இருக்கிற இறக்கம் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறார் ஆக இந்த சரித்திரம் வந்ததுக்கான காரணம் தங்களுக்கு இந்த சுகபிரம்மி உபதேசம் பண்ணிருக்கு அந்த சுக பிரம்ம ரிஷி சொன்னதுக்கு காரணம் இறக்கம் அப்படின்னு இந்த முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்தினால காட்டினார் சூதபோராணிகள் அதுக்கு மேல அவ வியாசரன் சொல்றார் ரோமஹர்ஷருடைய முதல்வரான சூதர் இருக்காரு இந்த பிராமணாளுடைய அழகான கேள்விகளாலே சந்தோஷம் ஒத்து அவளை நன்ன புகழ்ந்து மறுபடி சொல்ற இவள் எல்லாம் தீர்க்கசத்திர யாகத்தில் தீட்சித்து இருக்கிறவா அந்த தீர்கசத்திர யாகமும் பிரம்ம விசாரம் என்ற உயர்ந்த யாகம் இப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறவா நெட்டையில் இருக்கிற இவர்கள் எப்படிப்பட்ட ஒசந்தவர்கள் சொல்ற நான் தான் ஒசந்தவாறுன்றது அல்ல ஆனா இவர்களும் மிக உயர்ந்தவர்கள் அப்போ பரீட்சை பண்ணி அந்த நாள் சொல்லுவார் ஆனா பரீட்சை பண்ண வேண்டாதபடி எல்லாரும் இவர்களெல்லாம் பிரம்மனுஷ்டர்களா ஏற்கனவே இருக்கிறத பார்த்தே தெரிஞ்சுக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு சொன்னால்தான் அந்த சொல்ற விஷயமானது ஏற்கப்பட்ட அனுத்தாண்டு பர்ஜந்தமாக வரும் அதற்காக அப்படி அவர்கள அரிசிகள்னா அந்த நேர்த்தி வச்சிருந்து சொல்லிட்டு இருக்கா அது சற்காலத்துல நம்முடைய ஆச்சாரியர்கள் பரியல்தான் வந்திருக்கு அப்போ இந்த பாகமகத்துல உலகமானது அப்படின்னு அப்ப இந்த உலகம் உண்டானதுக்கான காரணத்தை அவ சொல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் பகவானானவன் விராட் ரூபத்தோட எழுந்தருளி இருந்து விராட் ரூபம்னா விஸ்வரூபம் அதாவது எல்லா இடத்துலயும் விஸ்வத்தில் விராட் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றேன் எல்லா இடத்திலையும் பிரகாசிக்க கூடிய ஒரு ரூபம் அதுதான் விராட் ரூபம் அப்படின்னா என்ன அதுக்கு பல ஆயிரம் கைகள் பல ஆயிரம் கால்கள் பல ஆயிரம் தலைகள் பல ஆயிரம் கண்கள் எல்லாமே பலசாரு பலவா இருக்கு அதத்தான் புருஷ சூக்தம் சகசிர சீருஷா புருஷகான்னு சொல்றது சகசிரம்னா சரியா ஆயிரம்னு இல்ல பல்லாயிரங்கள் பல கோடிகள் அப்படி இருக்கிற ஒரு விராட் ரூபத்தோட இருக்கிற பகவான் அவதாரங்களுக்கு இது மூணாவது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார் அவதாரங்களுக்கு கிழங்காக எங்க சயனிக்கிறான் முதல்ல அப்படின்னு கேட்டால் அந்த அண்டத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆவரண ஜலத்துல பகவான் முதல்ல சயனிக்கிறான் அந்த ஆவரண ஜலத்துல சயணித்து இருக்கிற பகவான் முதல்ல அண்டங்களை உண்டாக்குறான் அழைக்கு பிறகு அண்டத்துக்குள்ள உண்டாக்கப்பட்ட ஜலத்துல ஏழு கடல்கள் இருக்கு ஆறாவது கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடல்ல வந்து யூகமூர்த்தியாக வாசுதேவனாக பகவான் அங்க சைனிக்கிறான் யூக வாசுதேவன் பேரு அந்த வாசுதேவன் தான் எல்லா அவதாரங்களுக்கும் கிழங்கா இருக்கிறவன் அதனால க இப்ப கடல்ல பகவான் ஏன் சைனிக்கிறான் அப்படின்னா சொல்ற சில தாவரங்களை உழைக்க பண்ணத்துக்கு முதல்ல ஊற போடணும் அந்த வெறைய ஊற போட்டு அப்புறம் நிலத்துல வைச்சு உழைக்க பண்ணுவாங்க அந்த மாதிரி பகவான் உலகத்துக்கு பேர் முதலாய் வித்தாய் தாராய் எம்பெருமான் தானே வித்தா இருக்கான் அதனால வித்தா இருக்கிற தன்னை கடல்ல ஊற போட்டுட்டானா முதல்ல அப்படின்ற மகர்ஷி அப்படி பகவான் அந்த கடல்ல ஊற போட்டது தான் அங்க இருந்து அவதாரங்களை பண்றான் அதுல இந்த மூணாவது அத்தியாயத்துல இருபத்தோரு அவதாரங்களை பத்தி சொல்ற அப்போ இருபத்தோரு அவத இருபத்தோரு அவதாரங்கள்ல எம்பெருமான் நாம வந்து தசாவதாரங்கள்னு கொண்டாடுறோம் அந்த தசாவதாரங்கள்லையும் கூட ஆவேசாவதாரங்களும் கூட ரொம்ப பிரசஸ்தமா இருக்கு அதுகள் நடத்தின காரியங்களால ரொம்ப உயர்ந்தவைகளா இருக்கு இப்ப இதுல என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா அந்த இருபத்தோரு அவதாரங்களும் அம்சாவதாரங்கள்னு சொல்ற ஆனா இவர் சொல்றதுல அந்த தசாவதாரங்களும் வருது அதுக்கு மேல பதினோரு அவதாரங்களும் வருது ஆனாலும் எல்லாத்தையும் இந்த இடத்துல இந்த சூத்த பௌராணிகர் சொல்ற அம்சாவதாரம்னா பகவான் ஒரு ஜீவாத்மாவை உள்ளுக்குள்ள நியமித்து பண்ணக்கூடிய அவதாரம் தான் அம்சாவதாரம் ஒரு பரசு அவதா அவதாரம் அவதாரம் அந்த மாதிரி அவதாரங்கள் ஆனால் எல்லாம் அம்சாவதாரம் இல்ல பூர்ணாவதாரங்கள் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் வராக அவதாரம் நரசிம்மாவதாரம்ல பூர்ணாவதாரம் அதிகம் தான் இங்க சொல்றாரு தசாவதாரத்தை இங்க சேர்த்திருக்காரு ஆனாலும் ஏன் சொல்றான்னா அதுக்கு யாக்கியாதா காட்டுறாரு அதனால பாகவதத்துக்கு அந்தந்த சம்பிரதாய அனுகுணமாக வியாக்கியானங்கள் இருக்கு நம்முடைய சம்பிரதாய அனுகுணமாக வீரராகவீயம் அப்படின்னு வீரராகவந்த மகாத்மா பண்ணின ஒரு வியாக்கியானது இருக்கு அதனால சீதரியம்ன்றது அத்வைத ரீதியாக அவர்கள் பண்ணின ஒரு வியாக்கியானம் ஆனா மற்ற ரீதியாகவும் அங்கே ஒரு வியாக்கியானம் இருக்கு அதுல இந்த அம்சாவதாரம்னு இந்த ரோமஹரிஷ்ணருடைய முதல்வரான சூபகூராணிக சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டால் பல அவதாரங்கள் இங்க சொல்றது பெரும்பாலும் அம்சாவதாரமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்ந்து அம்சாவதாரம்னு சொல்றாரு ஆனால் பூர்ணாவதாரம்னாலும் அதுல அம்சங்கள் பூர்ணமா இருக்குன்னு வச்சுக்கலாம் இல்ல அம்சாவதாரம் வியாபகமான சப்தம் அம்சங்கள் உண்டு அம்சம் பூர்த்தி கிடையாது அதனால அம்சங்க சொன்னா எல்லாத்தையும் அப்படின்ற அபிப்பிராயத்துல சொல்றாரு வியக்கியாதவான் அவர் காட்டுற அதுல பகவான் முதல்ல இந்த க்ஷீராஜ சேனிச்சுட்டு இருக்கிற போது இவர் ஒவ்வொரு அவதாரமா எடுக்கிறார் சொல்ற அந்த வாசுதேவன் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டா சமஷ்டி தத்துவங்களை உண்டாக்குறாரு அந்த சமஷ்டி தத்துவங்கள் அப்படின்னா இருபத்தி நாலு தத்துவங்கள் 24 நாலு தத்துவங்களை இப்பொழுது நாம நிர்தேசம் பண்றேன் அறுத்து உபன்யாசம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சமஸ்டி சிருஷ்டி என்ன அப்புறம் பகவான் பண்ண வெட்டி சிருஷ்டி என்ன வெட்டி சிருஷ்டிக்குள்ள பகவான் பண்ற அவதாரங்கள் என்ன எல்லாத்தையுமே அந்த சூதபோராணிக்கர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் விவரிச்சு பின்னாலே சொல்றேன் அதனால அதுகளுடைய பேர் முதல்ல என்ன அவளைதான் இருக்கிறது நாள் சரியா என்ன இருக்கு அப்படின்னு முதல்ல பிரகிருதி என்ற ஒரு தத்துவம் அதிலிருந்து மகத்துவன்றது உண்டாருது அதுல இருந்து அகங்காரம் அப்படின்றது உண்டாருது அதனால பிரகிருதி மகத்துவ அகங்காரம் இந்த அகங்காரமானது மூணா தெரியுது தாத்விக அகங்காரம் ராஜசகங்காரம் தாமச அகங்காரம் அந்த தாமச அகங்காரத்திலிருந்து பூதாதிகள் அப்படின்றது உண்டாருது அதனால பூதாதிகள் அப்படின்றது பூதங்களுக்கு காரணங்களான தத்துவங்கள் அப்புறம் அந்த பூதாதிகள்ல இருந்து பூதங்கள் உண்டாடுது தாத்விக அலங்காரத்திலிருந்து பதினோரு இந்திரியங்கள் உண்டாகின்றன அப்ப பதினோரு இந்திரியங்களாச்சு பஞ்ச பூதங்கள் ஆச்சு பதினொன்னா அஞ்சா ஒரு பதினாறு இந்த பூதாதிகள்னு ஒரு அஞ்சு சப்த தன்மாத்திரம் பரிச தன் மாத்திரம் ரூபத்தன் மாத்திரம் ரத தன் மாத்திரம் கந்த தன் மாத்திரம் இவைகள் உண்டாயிருக்கு அகங்காரம் இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் அஜித் தத்துவங்கள் ஞான சூன்யங்களான தத்துவம் இவைகளுக்கு சவட்டி தத்துவங்கள்னு பேரு அந்த சவட்டி தத்துவங்களை உண்டாக்கின பிறகுதான் பூதங்களை ஒரு விதமான கலசி அதுதான் பஞ்சீகரணம்னு பேரு அதுக்கப்புறம்தான் அண்டங்கள் என்பவர்களை பகவான் உண்டாக்குறான் அண்டத்தை உண்டாக்கின பிறகு அண்டங்களை உண்டாக்கின பிறகுதான் ஒரு அண்டங்களுக்குள்ளயும் பிரம்மாதி தேவர்கள் என்ன மனுஷர்கள் என்ன திரியப்புகள் என்ன தாவரங்கள் என்ன எல்லாத்தையுமே பகவான் உண்டாக்குறான் அந்த ஒவ்வொன்றிலையும் அவாந்தரங்களான பிரிவுகள் தேவர்கள்ல பிரம்மக்சத்திர வைசிய சூத்திரர்கள் மனுஷர்கள்ல பிரம்மக்ஷத்திர அதே மாதிரி விலங்குகள்ல பிரம்மட்சத்திர வைசிய பறவைகள்ல பிரம்மக்ஷத்திர வைசிய சூத்திரர்கள் தாவரங்கள்ல பிரம்மக்சத்திர வைசிய சூத்திரங்கள் அவாந்தர விவாகத்தை பகவான் பிறகு பண்றான் அதெல்லாம் வெட்டி சிருப்டின் இத்தனை சரித்திரங்களையும் சௌரகாதி மகர்ஷிகளுக்கு ஏன்னா அதெல்லாம் சொன்னால்தானே இந்த சிருப்டி எல்லாம் நேர்ந்த பிறகுதானே அவதாரம் வர முடியும் அதனால பகவானுடைய சிருப்டி தொடங்கி கிராமமா சொல்றதுதான் புராணம் அதனால சர்க்கம் பிரதிசர்க்கம் மண்வந்தரம் மன்வந்தரத்துக்குள்ள வம்ச பரம்பரைகள் எல்லாத்தையும் சொல்றதுக்கே லட்சணம் அந்த லட்சணம் தப்பாவல் சிருஷ்டியில முதல்ல ஆரம்பிக்கிறார் முதல் கந்தத்துல மூணாவது அத்தியாயத்துல பின்னால வாய்ப்பு கிடைச்சா அதற்கிறகு சொல்லுகிறேன் அழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் திருவடிகளே சரணம்